ே ப்மோஷ்ய சு கடநகேசரி ஆச்சாரியோ மே சன்னித்தும் சதாஹ் புத்திணே சித் பௌத்திரணே பரமி சூஷாவதாரஷியம் தகவே வரவிஷு சம்சதி சிஷியவர்கி ஸ்ரீபாஷியம்னாத்மீனே யோ நித்துபுமோகஸ்தரா திருநாஸ்மொருக்கிோோயே ஹரி ஓ வஷடே விண பாசோமி தன்மேுஷி விஷயம் வுப்புகி மேய அப்பட இதுமத்தலர்ம்தனன் நர்விதிவன் தன் துணையாயர் பாவை நின் தனக்கிரை மற்றோர்க்கியெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்காஹிவாயுரை தூதிசந்திரியங்குமென் துணை எந்துணை எந்தை தந்தை தம்மான திருவள்ளிகேணிகண்டேனே எதுதே சரஸ்வதிமதூனே வாஜினீவதி வ நம சதசேகி பகவோ மகாபுருஷஸ் அப்பார்கரு ஆசிரியலே பத்தவத்சலா கிருப்பா அீர்திரேணி வந்த பிரிய உபக்காரிய மஹஜனியசா சம்பதி பிரஸியத்தை சமயூயம் சாத்தச்சேத்தூயூப்புணு தவிரோதாரீமூரே திவியகாட்சீஷ்டா மனோரன் சம்பாப்பி களத்திரபாந்தவாஷக அபரிமிஷரியசாலிணோத்திய ஆச்சாரிய கருணா வலந்தி கருணாகரதாசகா स्वामी அண்ணங்கராச்சார் இந்த மாறன் அலங்காரத்திலிருந்து சொன்ன லட்சணம் சொல்ற காரிகை முழுக்க எழுதியிருக்காரு ஆகையினால அது பெரிய லிஸ்ட் அதுல உள்ள எல்லாத்தையும் கோ கோூத்ரிந்த சக்கரபந்த நாளை நமக்கு ஏற்பட்டு திருவள்ளு கூற்றிக்கை அது என்றால் என்ன ஏன்னா அத்தனை ஐட்டமும் அவர் போட்ட லிஸ்ட்ல உள்ள ஐட்டம் ரெலவென்ட் இல்ல அவர் வக்கீல சொல்ற நம்ம கேசுக்கு ரொம்ப ரெலவென்ட் திருவள்ளு கூற்றிக்கை என்றால் என்ன அத நீங்கெல்லாம் ரசிக்கணும் வெங்கடகிருஷ்ணமா சுவாமியும் அடியனுக்கு தேசிகாமணி சுவாமியோட உபகாரத்தினால ஒரு பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷனா கொடுத்திருக்கோம் கண்ணால எப்படிப்பட்ட சித்திரபந்தம் திருமங்க ஆழ்வார் அவர் மீது அடியனுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் என்ன பண்ணினார் திருக்கண்ணபுரத்துக்கு பத்து பதிகம் நாச்சியார்கோயிலுக்கு பத்து பதிகம் திருக்குடந்த ஆறாமது ஆழ்வான் தான் கடைசி மங்களாசாஸ்திரமும் பிள்ளை திருவுள்ளபடி சரமபிரபந்தாண்டை கிடந்த மாலை நெடியானை அடிநாய நினைந்துட்டு எங்கெங்கெல்லாம் போர் அடிக்கிறதோ எங்கெல்லாம் டயர்டாரோ அப்பெல்லாம் ஆறாமது ஆழ்வான பத்தி பேசுவார் இதெல்லாம் சொல்றா ஆனா அமுதனுக்குன்னு ஒரு சேர்ந்தாவில் பத்து பாட்டு கிடைக்கும் அவ ஊர் இருக்கிற பெருமாளுக்கு திருவாரி சாய்ச்சார் இன்னொரு விஷயத்தை பாத்தீரா திருமங்க ஆழ்வார் ஆறு பிரபந்தம் ஆறு பிரபந்தத்திலும் மங்களாசாதனம் பண்ணப்பட்ட பெருமாள் ஒரே பெருமாள் அமுதம் அது ரங்கநாதனுக்கே இந்த பாக்கியம் கிடையாது எக்ஸ்க்ளூசி ஆறாவது ஆழ்வானுக்காக இந்த திருவள்ளு கூற்ற அருளி செய்தார் திருக்குடந்த ஆழ்வானுக்காக ரசபந்தமாக அருளி செய்தார் ஒரு தேர் எப்படி பில்ட் ஆகுமோ அப்படி இந்த பிரபந்தம் பில்ட் ஆகும் அதனால ரதபந்தம் சொல்றது ரசபந்தத்தில் ரெண்டு வகை இருக்கு ஒரு ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி சொல்ற ரதபந்தம் இன்னொரு ரதபந்தம் இதை விட டஃப் அது அவருடையதான் தேர் யானை குதிரை தேர் யானையும் ஓட்ட முடியாது ஆனா அகழிதனா சாமர்த்தியம் உள்ள பெருமானாக எதையும் சேர்த்து வைக்கக்கூடியவன் சேராத சேர்த்தி அமுதனுடைய தேர் கர்ப்பகிரகம் வைதிக விமானம் சொல்றா அந்த கர்ப்பகிரகத்துக்கு யானை பூட்டிருக்கு குதிரை பூட்டிருக்கு சக்கர பெருக்கு தேர்லயே எழுந்துள்ளிருக்காரு அந்த பெருமாளுக்கு சித்திர தேர் நின்று ஒரு தேர் திருமங்கி ஆழ்வார்வா மண்ணு சமர்ப்பிச்சார் என்று இன்றைக்கும் உள்ளூர் ஜனங்கள் நம்பிக்கையோட சொல்றார் ஆக மரத்தேர் கல் தேர்ல உள்ள ஆறாவது ஆழ்வானுக்கு மரத்தேர் இருக்கு திருமங்காழ்வார திருவிழா ஒன்று பண்ணிடுவோம் என்று கற்றேர் மரத்தேர் என்று மூன்று வகையான அறிவிச்சது இது தேர் பிரபந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் சொல் தேர் எப்படி அமைச்சிருக்காரு முதல் தட்டு அதாவது நீங்க இப்படி கற்பனை பிடிக்கங்கோட் பிளாக் தேர் கட்டுறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் ஒரே சைஸ் பிரிக் மாதிரி பிளாக் இருக்கு இல்ல அதுக்கு செலவாக சொல்றான் அதுக்காக பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மரங்கள்ல எடுத்து அந்த மரத்துல ஒரே மாதிரி பிளாக்கா வச்சு தேர் கட்டணும் என்ன பண்ணுவேன் முதல்ல கீழே சின்னதாய் அப்புறம் பெருசாய் அப்புறம் பெருசாய் அப்புறம் பெருசாய் போடும் ஏழு தட்டு உள்ள தேராக இதை எம் திருமங்கி ஆழ்வார் ஒ நம்பரை சொல்ல ஒரு வார்த்தை அடுத்தபடி ரெண்டு என்கிற நம்பரை சொல்லக்கூடிய வார்த்தை உடனே ஒன்னு என்கிற நம்பரை சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி அமைச்சா ஒன் டூ ஒன் அதான் முதல்ல அடுக்கணும் அதற்கு மேல ஒன்ார்த்தளை முடிச்சுட்டு அது எப்படி ஒரு பேருந்தி இருமர் தவிசில் ஒருமுறை அயன இந்த மலர் தவிசில் இரு ரெண்டு ஒரு முறை அயன இந்த அப்படின்ற முதல் தட்டு வந்து ஒன் டூ ஒன் ஒன்னு சொல்ற வேர்டு ரெண்ட சொல்ற வார்த்தை ஒன்ன சொல்ற வார்த்தை உடனே வரும் சொல்ற வார்த்தன் சொல்றே புரிஞ்சிட்டு அந்த வார்த்தைக்கு அந்த நம்பரே அர்த்தமா இருக்கடியிலே ஒப்பற்ற ஒரு பெயருந்தி அதுல ஒரு மலர்தவிசில் மலராலான ஆசனத்துல தவிசுனா ஆசனம் மலரால ஆன ஆசனம் மலர்தவிசு அந்த மலர்தவிசுக்கு திருமங்கை ஆழ்வார் அருளி கொடுக்கிற அடைமொழி இரு மலர்த்தவிசில் அங்க இருக்கிறதுல ஒரு தாமரை பூ தான் இருமலர்த்து இரு என்பதற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு இன்னொரு அர்த்தம் அகன்ற பெரிய இரும்பொயில் இருஞ்சோலை இருஞ்சோலை இருமாளில் இருக்கு ஒரு ஒரு குரலாய் இருநிலம் மாவடி மாவழி மூவடி மண்டா இரு என்பது அகன்ற பெரிசு அர்த்தத்தை சொல்லும் பெரிய தாமரை அப்படின்ற அர்த்தம் ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை கவி பயன்படுத்தலாம் என்று கவிங்க உரிமை இல்லைன்னா என்ன கவிதை சொல்ல முடியும் அதற்கு மேல ஒன்னு ரெண்டு மூணு ஒரு முறை இருசுடர் ஒன்னு ரெண்டு மூணு அப்படி வந்தவன் ரெண்டு ஒன்னு வரணும் ரெண்டாவது தட்டு மூணாவது தட்டு ரெண்டு கவி இதுக்கு எவ்வளவு அடியில் சொல்லணும் பெரிய சௌகரியம் நாற்பத்தி ஆறு அடியில் திருவிழுப்பு அருணிச்சிருக்காரு அடியில வந்து கீழ்பாகம் இதுக்கே மாதிரி திருப்பி மேல போட்டுக்க வேண்டியதான் மறுபடியும் இன்னொன்னு பண்றது இல்ல கவி நடுவில் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் யார பத்தி பாடுறாரோ தேர்ல உக்காத்து வைக்கலாம் அவனை பத்தி நடுவில் பாடுபடுற திருக்குழுந்து இப்படி இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சிருக்காரு இப்படி பண்றதுக்கு திருகெழு கூற்றிருக்கை என்று ஏழு கூற்றுகள்ல ஏழு கூறுகள்ல ஏழு நிலைகள்ல ஏழு தடங்கள்ல தேர் மாதிரி ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கவிஞன் நம்பர்களை அடுக்கி பாடுவது ஒரு சித்திரபந்தம் என்று பெயர் இதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு சொல்ற நம்பர்கள் சொல்ற வார்த்தைகள் நிறைய வரணும் வெக்காபலி இருக்கணும் ரெண்டாவது மீனிங் புல்லா சொல்ற மூலித மூணாவது ரசத்தோட சொல்லணும் இந்த மூன்று காரியத்தையும் செய்து ஆழ்வார் சித்திரகவி என்பதை ஸ்தாபித்தார் ஆழ்வார் ஆசுகவி என்பது பிரசித்தம் இனிமையான பாசுரங்கள் ஆழ்வாரது மதுரகவிஸ்தாரகவி பெரிய திருவழி ஆயிரக்கணக்கான பாசுரங்கள் அதே திரும்பகவியாக இந்த பிரபந்தத்தை அருளி செய்தார் எனவே தான் ஆழ்வாரை நாலுமாள் என்று நம்ம சம்பிரதாயத்துல கொண்டாடும் ஆழ்வார்க்கு நாலுவி பெருமாள் டைட்டில் கூடாது அப்படின்னு ஞானசம்பந்த சிஷ்யர்கள் மறுத்ததாகவும் அதனால ஆழ்வாருக்கு ஞானசம்பந்த நடுவில் போட்டி ஏற்பட்டதாகவும் அதுலதான் காய்ச்சிராம மின்னகரம் பாசுரம் அருளி செய்து ஆழ்வார் வெற்றி பெற்றதாகவும் சம்பிரதாயம் தேவாரத்தில் அவ்வாறு ஒரு திருவள்ளு குற்றம் எழுதியிருக்கார் அதை எழுதினவர் ஞானசம்பந்தர் அவர் அம்பத்தி ஆறு அடியில் எழுதியிருக்கார் எடுத்தையும் பார்த்தேன் அப்பதான் தெரியும் திருமங்கி ஆழ்வாருடைய மாதூரியமும் சௌந்தரியம் அம்பத்தி ஆறு அடியில சீர்காழி அவர் பிறந்த ஊர்ல உள்ளமபுரப்பதிகாழிக்கும் பிரம்மபுரம் ஒரு பேரு பிரம்மபுர பதிகம் என்பதாக பதினாலு கூற்றோஷம் தெளிவாக தைரியமா கேளுங்க எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன் இதுக்குதான் எழு கூற்றுக்கை இலக்கணம் இது ஒரு பகுதி தான் இப்போ சுவாமி கோட் பண்ணுறதுல இருக்கு ஒன்று முதலா ஈரா சந்திரயன் தோறும் திரிதர ஒன்னு சமன் வரைக்கும் நம்பர்கள் அடிக்கட வந்து நிலம் தோறும் திரிதர ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு அப்படின்னு ரிவர்சல் வர ஒவ்வொரு தடுக்கலையும் இப்படி எண்ணுவது ஒன்றாம் எழு கூற்றிருக்கே இப்படி எண்ணி பாடுவது எழு கூற்றிருக்கை என்பது மாரண அலங்காரம் மாரண அலங்காரம் எழுதிய பெரிய நம்மாழ்வார் பக்தர் பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் கொடுப்பது இலக்கணம் சொல்லிட்டு இலக்கியம் நம்மாழ்வார பத்திய பாசங்களாக தான் இருக்கும் பெரிய பரம வைஷ்டவர் மாரநங்கார அற்புதமான கிரந்தம் எல்லாரும் அவசியம் சுவாமி அன்னங்கராஜார் சுவாமி நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சித்திரபந்தங்களை பத்தி எத்தனை வகையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு உள்ள சூத்திரத்தை முழுக்க முன்னாடி கோட்படுத்திருக்க அறிவு வேட்கை உள்ள வாழ்க்கை வசதியா இருக்கணும் நமக்கு இப்ப திருவிழா கூற்றிக்கையோட நிறுத்திக்கணும் அவகாசம் குறைச்சலா இருக்கிறதுனால இதை சொல்லணும் இப்ப ஏன் அடுத்த கல்வி அடியேன்னு ஒரு கொணற்ற கல்வி அது சும்மா விடுறது இல்ல இது முக்கூற்று கூற்றிருக்கை அப்படின்னு ஏன் இமேஜின் பண்ணி பாருங்க பின்னாடி போய் பாருங்க சின்ன தேரா பண்ணலாம் ஐந்து நிலை கோபுரம் ஏழு நிலை கோபுரம் முக்கூட்டிருக்க ஒன்பது கூட்டியிருக்கே போலாம் பதினோரு கூட்டிருக்கை பெரிய சித்திர தேர் ஏன் திருமங்கம் எழு கூற்றிருக்கை என்று அருணி செய்தார் இத பத்தி பூர்வாச்சாரியால் விசாரிக்கல விசாரிக்கலாம் தெரிஞ்சுப்பான் திருவிழா பத்திருப்பா இதுக்காக என்ன பண்ணினா சமீபத்தில் திருக்கூடங்கள பத்தி டிஸ்கஷன் பிரகல்பம் ஸ்ரீமுஷ்ண மாண்டவன் ஏழு ஆழ்வார் மங்களாசாசன பெருமாள் ஏழு கூட்டில் இருக்கார் என்பது திருக்கூற்று வார்த்தையில இருந்து இருக்கிற பெருமான் என்பதை உணர்த்த எழுகூற்றி கை என்று திருமங்க மன்னன் சூஸ் என்று ஒரு தாத்துரியமான சமாதானம் அருள் செய்திருக்கார் ஆனால் இலக்கணம் சொன்னவனு ஏழு கூட்டிக்கு மேலே சொல்லல வரலங்கால எழுகூற்றிக்குதான் சொல்லி ஒண்ணுதான் ஐந்து குற்றிகூற்று ஒன்பது குற்றிக்க இல்ல பதினோரு குற்றிக்க இல்ல நாம வேணா சொல்லிடலாம் ஏழு பேர் பாடிய திருமங்கஆழ்வா எழு கூற்றிருக்காரு எழு கூற்றிக்கை பாட்டிருக்காரு பிரம்மபுரத்துக்கு அந்த ஏழு பேர் நாலே பேர் மொத்தவா ஆகையனால அவங்க அழுகூற்றிக்கை அதுக்கு ஒடுத்து வராது அதுக்கு எப்படி வழியில வர்றது அப்படின்னு கொஞ்சம் குடஞ்ச குடஞ்ச ஆச்சாரத்துல எனக்கு ஒரு வழி வந்து ஞானசம்பந்த பாடியிருக்கார் நூத்தி இருபத்தி எட்டாம் பதியம் பிரம்மபுர பதியம் ஒரு ரூபாயினை தொடங்கி அம்பத்தாறு அடி போய் நினைவல்லே என் பாட்டு யாருக்கும் எழுதிட்டு கவுனியன்னு பேரு கவுண்டித்திர பிராமணர் அவர் அவர் பிராமணர் ஞானசம் பிராமணர் கவுண்டி கோத்திரவர் நான் வாசிஷ்டனான கவுண்டிய கோத்திர கவுனியன்னு சொல்லிப்படுத்த கவுனியன் பாடல் கவுனியன் பாடல் ஒருத்தருக்கும் புரியாது நீயும் ஒருத்தருக்கும் புரிய மாட்டேன் உனக்கு மேட்சி எழுதி விட்டேன் முடிச்சுட்டே திருமங்கல திருமங்க ஆழ்வாருக்கு அடியேன்னு ஒரு ஆச்சாரிய அளவு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது வேதம் ஒரு அழகான கதை சொல்றது அந்த கதையை சுவாமி ஜெய்சிகன் எடுத்திருக்கார் அது ஸ்தோத்திரத்ன வியாக்கியான உபஸ்திதம் என்று வாசன்தே தஸஸ்தகா மாசனந்தே அப்படின்ற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போதுல சுவாமி தேசிகன் வேதாத்மாவான கருடன் என்பதற்கு வேதத்தில் உள்ள பிரமாணங்கள் கொடுக்கும்போது ஒரு அற்புதமான இன்சிடென்ட் எடுத்து கொடுத்துருக்கார் அது அடிய வழிகாமிச்சு அதாவது ஒரு காலத்துல சூரியனை பார்த்து தேவர்கள் நடிக்கலாம் கீழே விழுந்துற போறான்னு கதையை என்னன்னா கேட்டுக்கோ சூரியன் கீழே விழுந்துருவா தாங்கன்னு என்ன பண்ணதுன்னு பார்த்தா பாட்டுகள்னால தாங்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சான் ஏழு மெட்டுகளால ஏழு யாப்புகளால ஏழு வகை பாடல்கள்னால அந்த ஏழு வகை பாடல்களால தாங்கலான்னு போன பொழுது அந்த பாடல்கள் சில பாடல்கள் அதாவது காயத்ரி அப்படிங்கிற சந்தர் நாம் அடிக்கடி சொல்றோமே அதுல மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துதான் காயத்ரிக்கு மொத்தம் இருபத்தி எழுத்து அடிக்கு ஆறு எழுத்தாக நாலு அடியாக எழுத்துன்னு ஒரு கணக்கு அடிக்கு எட்டு எழுத்தாக இருபத்தி மூவடி இருபத்தி நாலு எழுத்துன்னு ஒரு கணக்கு அதனால காயத்ரி என்கிற மெட்டுக்கு சந்தித்தான் இது லோயஸ்ட் லெவல்ல ஜகத்தின் ஒண்ணு இருக்கு ஒரு மெட்டு அந்த மெட்டு அந்த யாப்பு அந்த பாவா அதுக்கு மொத்தம் நாப்பத்தி எட்டு எழுத்து இருபத்தி நாலு எழுத்து உள்ள காயத்ரி ஒரு பக்கம் பிடிச்சுக்க நாற்பத்தி எட்டு உள்ள ஜகதி ஒரு பக்கம் பிடிச்சுட்டு நெடுவில் இருக்கு பத்து மீட்டர்கள்லாம் அப்ப கோல் மாலை இருக்கும் பேலன்ஸ் ஆகாது எல்லாரும் யூனிஃபார்மா இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு தேவர்கள் நினைச்சா அப்ப பிரிக ஒரு மெட்டு அதுல மொத்தம் முப்பத்தி ஆறு எழுத்து தானா அந்த பிரிகத்தி தான் ஒரு ஆண்டை தாங்கிறது வேற ஒரு கணக்கழக சொல்லும் ஆறு நாள் முக்கியமான நாட்கள் மனிதர்கள் பிரம்மச்சி இருக்கணும் அது முப்பத்தி ஆறு நாட்கள் இருந்தாகணும் அது என்ன முப்பத்தி ஆறு கேட்டா ஒரு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமாசி ஒரு அமாவாசை ஒரு கிருஷ்ணபட்ச அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தி ஆறு நாள் முப்பத்தி ஆறு நாள் செலிபசி எசன்சியல் இல்ல ஏகாதிசி ஏன் சேர்க்கல ஏகாசி இஷ்டத்துக்கு வரும் அவ்வளாவா சம்பிரதாயத்துக்கு மாறி போயிடும் அதனால ஏகாசி என்ன சாப்பிடுவோம் உபவாசம் இருப்போம் ஒரே ஏகாசி வைஷ்ணவ ஏகாசி வேற ஸ்மார்த்த ஏகாசி வேற இந்த மூணுலம் எவ்வளவா வராதுனால மூணு முப்பத்தி ஆறு நாள் எசனா எடுத்துருக்கா அந்த முப்பத்தி எழுத்து பிரகதி என்கிற சந்தஸ்ல ஒரு அடிக்கு ஒன்பது எழுத்தாக நாலு அடி முப்பத்தி ஆறு அந்த மீட்டர்ல அந்த பிரகதி பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் பிரகதி லெவலுக்கு கொண்டு வந்த எப்படி கொண்டு வரது பிரகத்திய ஒரு ஐடியா சொல்லி தான் அனுஷ்ட காயத்ரி பாத்து பன்னெண்டு எழுத்து குறைச்சலா இருக்கு ஜெகதிக்கு என்ன விட பன்னெண்டு எழுத்து ஜாஸ்தியா இருக்கு முப்பத்தி ஆறு பிளஸ் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு அதனால ஜெகதி எழுத்து பிடிங்கி உனக்கு கொடுத்துறேன் அப்ப என்னாச்சு உனக்கு இருபத்தி நாலு பிளஸ் பன்னெண்டு முப்பத்தி ஆறாயிருச்சு ஜெகதி நாப்பத்தி எட்டு மைனஸ் பன்னெண்டு பிரிக்குறது பெரிய டிஸ்கஷன் அப்புறம் சொல்லுவோம் தரையில் விழுந்துடுவானோ என்ற தேவர்கள் அஞ்சி அவனை யாப்புகளின் மூலம் தாங்க விளைந்தனர் ஏழு யாப்புக்களை தேர்ந்தெடுத்தனர் பிரகதி முப்பத்தி ஆறு எழுத்து பிரகதிய அமாவாசை பன்னெண்டு பௌர்ணமி பன்னெண்டு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று வேதமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு அதுல அனுஷ்டு என்கிறத்துக்கு முப்பத்தி ரெண்டு எழுத்து பங்கிக்கு நாற்பது எழுத்து அப்ப முப்பத்தி ரெண்டு எழுத்துள்ள அனுஷ்டு பிரகதியோட நாலு எழுத்து லோயரா இருக்கு பங்கி பிரகதியோட நாலு எழுத்து கூட இருக்கு பிரகதி என்னப்படுது பங்கே நாலு எழுத்தா கடனா கொடுத்து அனுஷ்டு இது முப்பத்தி ஆறு அது முப்பத்தி ஆறு ஆயிடுச்சு கூட இருக்கு தன்னை குறைச்சலா இருக்கு அதனால அதனால் சேர்த்து கொடுத்தது அதே மாதிரி காயத்ரி பண்ணி எல்லாத்தையும் முப்பத்தி ஆறு எழுத்தும் இப்படி அந்த பிரகதி பண்ணினவாறே எம்பெருமான் சொன்ன பிரஜாபதி ஆகிற சூரியன் ஆகிற எம்பெருமான் நீங்கள் எனக்கு தேராக இருங்கள் என்று அந்த யாப்பு தேர்ல சஞ்சரிச்சான் யாப்புக்களாலே எனக்கு தேர் இருக்கட்டும் என்று சொன்னான் அங்க ஞாபகம் மொத்தம் முப்பத்தி ஆறு ஏழு சந்தான் எரிக்கை என்று இஷ்ட தேவதையும் பாடுவதற்கு எழு கூற்றிருக்கான் மாரலங்காரம் எழுதின என்ன பண்ணார் நம்மாழ்வார பத்தி ஒரு திருவிழா கூற்றிக்கை எழுதிருக்கார் அதாவது காமிச்சிருக்கார் ஒரு தனித்திரியின் அற்புதமான பாடல் அம்பத்தி ஆறு பெரிய பாடல் அதையும் என்ன பண்ணினார் எழு கூற்றிக்கையாக அருளி செய்தார் ஆக எழுத்திருக்கை என்பது ஒரு பாட்டு அந்த யாப்புக்கு அடிப்படையாக ஏழு யாப்புகளாலான தேர் சூரியனுக்கு இருக்குன்னு வேதம் சொல்றது எனவே எல்லாரும் இந்த ஏழோட நிறுத்தி இருக்கா அப்படின்னு தோன்ற அந்த ஏழு கூட்டிர்கையில ஏழு யாப்புக்களால ஏழு மீட்டர் நாள் இருக்கக்கூடிய தேர்ல சஞ்சரிச்சது சூரியன் அப்படின்னு உபனிஷ வேதம் சொல்றது ஆரம்பிச்சு முடிக்க பிரஜாபதி சஞ்சரிச்சான்னு சொல்லிடுச்சு சுவாமி தேசியம் சாதிக்கிற பிரஜாபதி எம்பெருமானுக்கு தான் பெயர் பவந்தி ஏக பிரஜாபதிஹி பிரஜாபதி என்பது நாராயணனை சொல்ற வார்த்தை இத பத்தி சுவாமி அனங்கராச்சாரஸ் இருபத்தி லட்சத்துல அழகா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு அனங்கராச்சார கண்டுபிடிக்க அவர் காட்சிக்கு வழியில ஏன்னா பிரஜாபதிக்கு வேஷ்டனை உண்டு சசிபதி கிடையாது வேஷ்டனை இருந்ததுன்னா ஜெனரல் டேர்ம் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பேர் அர்த்தம் இல்லை பிரஜாபதி என்பது பிரம்மாவுடைய பேர் என்று கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்கு ரொம்ப அழகான ரிசர்ச்சி சுவாமி அனங்கராச்சாரி அதை அடுத்துதான் இங்க பயன்படுத்தா முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் வகையாக ஏழு சந்தாலுற்றியாய்ப்பாடி முப்பத்தி ஆறு அடியில் பண்ணி அமுதனப்பத்தி ஆச்சு இந்த உபன்யாசவே பண்றேன் திருவிழி குற்றிக்க வரமாட்டேங்கிறது அப்படின்னா முதல்ல எப்படி வைக்கிறார் பாருங்க ஒரு பேருந்தி இரு விசில் ஒரு முறை அயன இன்றனை ஒரு முறை இரு சுடர் மீதில் இளங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை பாட்டுப்படி போக முடியாது அர்த்தத்துக்கு சந்தி சேகிக்கிச்சேன் ஆனா ஆழ்வார்க்கு ஒன்னு நம்பர் மேல தேர்ட் படுற ஒன்றிய ஈரல்வாய் வாளியில் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி உப்புரின்ூலோடு மானூரி இலங்கு மார்வி வினி பிறப்பு ஒருவானாகி வந்து விடுதா டவுட் இருந்தா கேட்டுடுங்க தயவு செய்து ஒருமுறை மூலகி நடுங்க அஞ்சினை பறவை ஏறி நால்வா இங்க நால்வாங்கிறது நாலு வாத்தம் கடைசி இங்க நம்பர் நாலு வரல நாலு அப்படிங்கிற சப்தம்தான் இருக்கு அந்த சப்தத்துக்கு நாலு அர்த்தம் அர்த்தம் பார்த்தா துங்குகின்ற வாய்ன்னு அர்த்தம் தொங்குகின்ற வாய திதிக்கையுடைய அடிக்கல அத்தியாபக பாத்துக்கோங்க ஒரு நாள் இருநீர் மடுட்டா மன்னிச்சுக்கோங்க போட்டுக்கோ ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான் ஐவகவேள்வி அறு தொழிலந்த வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகத்தி ஒன்றில் அடுத்தபடி கற்றார் ஒன்று நின்றில் அங்கு இருபிறப்போர் அறியும் முக்கன்னால் தோல் ஐவாய் அறவோடு ஆறு புதிசடையோன் அறிவுதரும் தன்மை பெருமை உள் நின்றனை ஏழுலகு எயிற்றினில் கொண்டனை அரிசுவை பயனுமாயினை சுடர்விடும் ஐம்படை அங்கை உள் சுந்தரனால் தோல் முன்னீர் நீரடி ஒன்றிய மனத்தால் ஒன்றிய மனத்தில் நம்பர் ஒண்ணு கிடையாது ஒன்றுதல் அர்த்தம் அடுத்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டாயத்து ஏழாம் தட்டு ஒன்றி நின்று நின்ற நின்றாங்கு இருவிர பொறுப்போரையும் தன்மையை முக்கன்னால் தோல் ஐவாய் அரவடு ஆறு அதாயிடுச்சு அடுத்தது ஒருமதி முகத் தொன்றி நின்றில் அங்கும் அங்கே இருவரும் மலரனாங்கையில் இருபிறப்பருப்போர் அறியும் முப்பொழுதும் வருட அருதியில் அமர்ந்தனை நாள் வகை வருணமும் ஆயினை ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபதமுறள் அறுபத முரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடையடங்கச் சற்றனை அறுவகைச் சமயமும் அறிவறி நிலையினை ஐம்பால் இருத்தினை அறம் முதல் நான் மூர்த்தி ஒன்றா மூன்றாய் இது வகை பயனாய் ஒன்றாய் விரிந்து ஏழு தட்டு கட்டியாச்சு இதுக்கு மேல அமுதனை பண்ணுவோம் அந்த பத்தி அப்புறம் சொல்லுவோம் வியாக்கியாரம் பண்றது அதுக்கு நமக்கு தேர் ஸ்ட்ரக்சருக்கு தேவையில்லை அமுதனை சொல்லிட்டு இந்த கீழே இருக்கட்டே திருப்பி போன மேல அவ தேர் முடிஞ்சு போச்சு அந்த சன்னிதி தேராக இருக்கிறது காமிக்க யானை கட்டிருக்கிறத காட்டலாம் இந்த ஸ்லைட்ல இப்போ அர்த்தமும் பாத்துரும் மணி ஏழு நாப்பது இப்போ அர்த்தமும் வேகமா பாப்போம் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னா உத்தமமான காதல் திரும்பி ஆழ்வாராச்சே ஒரு பேருந்து இருமல்தில் ஒருமுறை அயன இன்றனை அதாவது பெரிய ராஜில பெரிய கமலத்துல ஒரு சமயம் பிரம்மாவை சிருஷ்டிச்சை இந்த ஒரு சமயங்கிறதா கொஞ்சம் உதற ஒரு சமயம் தான் ஒரு முறை நாதிகமலத்துல எல்லா சிருஷ்டிலும் பெரும்பால்தான் சிருஷ்டிச்சேன்னு சொன்னா ஒரு சைக்கிள்ல சிருஷ்டிச்சே அப்படின்னா வேற சைக்கிள்ல வேற மாதிரி சிருஷ்டிச்சே கேள்வி வரும் அது அதுக்கு பதில் இருக்கு அது சுவாமி தேசிகன் அதுவும் சாிக்கிறார் பிரம்மா சொல்ற அதாவது மோக் தர்மத்தில் மகாபாரதத்துல அங்க சொல்லும் போதுல இருந்து ஒரு முறை என்ன சிருஷ்டிச்ச ஒருமுறை கண்ணிலிருந்து சிருஷ்டிச்ச ஒருமுறை மூக்கிலிருந்து சிருஷ்டிச்ச ஒருமுறை நாக்கிலிருந்து சிருஷ்டிச்ச இப்ப ஏழாவது பிரதி உன் வயசில உள்ள நாபிகபலத்திலிருந்து சிருஷ்டிச்சேன்னு பிரம்மா சொல்ற தேசீங்க எடுத்திருக்கார் பலதிகமா பிரம்மா போரையே எல்லாத்தரவையும் ஆகையினால்தான் திருமங்க ஆழ்வார் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கார் போல இருக்கு மகாபாரதோடு இருமுறை அனங்கராச்சாரம் எவ்வளோ செஞ்சிருக்கார் அதெல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் இந்த திருவள்ளுக்கு பண்ணும்போது என்ன போயிட்டார் இதை தண்டகம் மீட்டர்ல பண்ணிருந்தார் ஏன்னா திருவள்ளுக்கு நம்பர் ஆப் அடிகளுக்கு கணக்கு கிடையாது ஆசிரியப்பா உங்களுக்கு அடி கூட பாட்டு எழுதலாம் அதே மாதிரி தண்டகம்னு சொன்னா அதுல உங்க இஷ்டப்படி நூத்தி எட்டு கணம் தண்டகம் சுவாமி தேசியம் சாட்சி இருக்காருன்னா அதுல இருபத்தி ஏழு ஒரு அடிக்கு நூத்தி எழுத்து ஒரு அடிக்கு நூத்தி எழுத்து நூத்தி எழுத்து நூத்தி எழுத்து நூத்தி எழுத்தாக நாலு அடி உள்ள ஸ்லோகம் அது அது தண்டகம் தமிழ்ல தாண்டகம் இருபத்தி ஏழு எழுத்து வரைக்கும் மேல போகணும் தண்டகத்துல இருபத்தி ஏழு எழுத்து மேல போகணும் தேசிகன் ஆனா அனங்கராசார இத பெரிய தண்டகமா சாச்சிட்டார் கால் தான் சாதிச்சிருக்க முக்கால் சாதிக்கல ஏன்னா அதுக்குள்ள திருவழி கட்சி போயிடுச்சு ஒரு கால் ஒரு பாதம் தான் சாதிச்சிருக்காரு முதல் சூர்ணிக்கைக்கு ஒரு பேர் முதல் தட்டுச்சு ஒரு பேர் உந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை சுவாமி தண்டகம் எ புத்தி பாப்ப நீ நானாவது அதனால கௌரிங்க வல்லாரூபிதா உத் தீர்ணபத்ரே கதாச்சித் சமுத்பாதா அர்த்தாயிடுதா தெளிவாடுத்த போலாமா பிரச்சுனா சாஸ்கிரிடுச்சு அப்புறம் பிரம்மா வந்து நான் நாதிகமலத்தில இருந்து ஏழாவது பிறவியில ஏழாவது சைக்கிள்ல வந்தேன்னு மகாபாரத்ல சொல்றார் திருமங்க ஆழ்வார் சிருஷ்டியை சொன்ன உடனே லோகத்திலாம் சிருஷ்டிச்சவன் ஆறாவது ஆழ்வான்றதுக்காக காரணம் துஜயகா என்று எவன் உலகத்துக்கெல்லாம் காரணமோ அவனே மோக்ஷப்பிரதன் அவனை தியானம் பண்ண வேண்டும் என்பதற்காக திருமங்கிய மன்னன் திருமங்க ஆறாவது ஆழ்வான் தான் லோகத்துக்கெல்லாம் சகலத்துக்கு சிருஷ்டி பண்ணினவன் அவன்தான் அகிலபவன ஜன்ம காரணமானவன் அப்படிங்கறதுக்கு முதல்ல ஒரு பேருந்தி இருமல்தவிதில் ஒருமுறை அயன என்றனை சாய்ச்சார் அடுத்த வினாடி சிருஷ்டிச்சது மட்டும் பெருமாள் இல்ல ரட்சிக்கதையும் அவன் தான் பண்றான் என்று எந்தான் வச்சுப்பா போலீஸ் தங்கிட்டதான் அதைதான் விரட்டலாம் சர்வேசன் என்ன பண்ணினா அவன் கேபினட் போட்டா பிரம்மாவுக்கு ஒரு பதவி கொடுத்தான் சிவனுக்கு ஒரு பதவி கொடுத்தான் ரக்ஷணங்கறத இவாழ்கிட்ட வைக்கல தங்கிட்ட வச்சிருவான் காக்கும் கண்ணவீனான் என்று என் ட்யூட்டி உங்கள்கிட்ட விட்டா ஒழுங்கா இருக்காதுன்னு வச்சிருக்கான் அவங்க ரக்ஷணம் பண்ண சொல்ல போற து மிளை விட்டு பிரிந்த பிராட்டி பெருமாள் சென்று போய் மீட்டு வந்தான் பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டா மார்பிளை கை வச்சு உட்காந்துட்டா என்ன சொன்னா சரை சங்குலாங்க இந்த கஷ்டப்படுற சீதை இப்பவே கிண்ணாடி ராமன்ற கொண்ட விட்டு சொன்னார் பிராட்டி மறுத்துட்டான் நான் இங்க இருக்கேன் என் பாரத ஒன்று ஒப்படைச்சாச்சு இனி நீதி வேலை அவருடையது சொந்த வேலை அதை பிராட்டி அனுஷ்டிச்சார் பெருமாள் தான் போய் மீட்டார் அதே மாதிரி திருமங்கி சொல்றார் நான் உன்னை பெறுவதற்கு உங்ககிட்ட ஒப்படைச்ச பிற்பாடு நான் ஏன் செய்யணும் நீ தான் செய்யணும் பிராட்டியை மீட்டது போது என்னை மீட்கணும் என்று திருமங்கி ஆழ்வாருடைய திருவிழா பிராட்டியை மீட்ட சக லோகத்தைய ரஷணம் பண்ணதையும் சொல்றேன் இப்ப ஆழ்வாருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு வரணும் அதுக்கு ஏத்தபடி பாட்ட சொல்ற ஒரு முறை ஒரு கல்பத்துல இரு சுடர் மீது சுடர் லங்கையில போகாதான் ஒண்ணு சூரியன் ஒன்னு சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் ராவணன் கண்ட்ரோல் இருக்கு ராவணன் இன்னைக்கு ரொம்ப உஷ்டமா இருக்கு சூர்யா டெம்பரேச்சர குறை அப்படின்னா ஹோல் லங்கை ஏசி ஆகிடும் அப்படி ஒரு ராவணன் இருந்தா சைக்கியமா மெட்ராசில் இருக்கலாம் அவ்வளவு ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு சூர்யா அப்படின்னா அடங்கி நடுங்கி போய்டுவான் வேட்டையாட்டு வருவான் மகாகவி வேட்டையாட்டு வந்து ரொம்ப டேஸ்ட் அவருக்கு பெண் பொம்மைகள் வச்சிருக்கான் அந்த பெண் பொம்மைகள் கையில சொம்பு அவ ஜ கொட்டணும் அந்த பெண் பொம்மைகள் கையில இருந்த சொம்பெல்லாம் தங்கும் ஆனா உள்ளுக்குள்ள சந்திரகாந்த கல் அந்த சந்திரனுடைய ரேடியேஷன் மட்டும் அதுல இருந்து அப்படியே கூலா வாட்டர் மேல கொட்டுவான் பன்னெண்டு மணிக்கு வருது ஓடி வருவான் சந்திரன் ஓடி வந்த உடனே பட்டு அப்படியே கூலா அவரும் பார்த்து புறாம்படுவான் நமக்கு சந்திரன் மாதிரி திறமையிலே ஒரு நாளாக பேஷ் சொல்லலேயே ராவன் அடிக்கிறான் திட்டானே வருத்தப்படுவான் அப்படி இருசுடர் தன் கண்ட்ரோல வச்சிருந்து தான் ராவன் இருசுடர் மீதி தங்க இஷ்டப்படி இயங்க முடியாது இரு சுடர் மீதி மும் மதில் மூணு மதிலா லங்கைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு ஏழு மதில் லங்கைக்கு மூணு மதிலா சுவாமிநாத ஸ்ரீரங்கத்து ஏழு மதில் வேற எல்லாமே கல்மதில் தான் லங்கைக்கு அப்படி இல்ல மூணு மதில் வனதுர்கம் கிரிதுர்கம் ஜலதுர்கம் என்று மூணு மதில் கட்டிக்கணுமா ராஜாக்கள் ஒரு ஐலாண்டா இருக்கணும் அதனால படகுல எதிரி வந்தாலும் அடிச்சுக்கலாம் ஐலாண்ட்ல இருக்கணும் சுத்தி ஜலத்தால கோட்டை இருக்கணும் அப்புறம் காட்டாள கோட்டை இருக்கணும் மலையாள கோட்டை இருக்கணும் லங்கைக்கு மூணு மும் மதில் லங்கை மூன்று விதமான பாதுகாப்பை உடைய லங்கை இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஒரு சிலை இருகால் வளையன்னு திருப்பிக்கணும் ஒரு சிலை ஒப்பந்த சார்ந்த கோதண்டத்தை இருகால் வளைய ரெண்டு பக்கம் வளையும்படியாக பண்ணி ஈரை தழல் வாய் வாளி இலட்டனை ஒன்றிய அதுல ஒன்றி நிற்கக்கூடிய ரெண்டு விதமான முகத்தை உடைய அதாவது அரச்சந்திரமா இருக்கு ராமபானம் பாசிபேல் அர்த்த ரெண்டு முனை இருக்கும் அந்த ரெண்டு முனையுடைய நெருப்பை கற்க கூடிய பானத்தினால லங்கையை அட்டாக் பண்ணி ராவணை சமரித்து பிராட்டியை மீட்டு சேர்த்து கொண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் நீங்க தான் இன்னைக்கு ரூபாய் கடன் குடுத்தியல் கட்டப்பட்ட போதுன்னு என்னர்த்தம் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடும்பம் நடத்தும் தான் பிராட்டியை காப்பாத்தினா அடியனை காப்பாற்று அதுக்கு ஆழ்வார் இப்படி விண்ணப்பம் பண்றேன் இது அனங்கராஜர் சுவாமி தண்டகமா சார்க்கு தேஜ பதார்த்த பிரகீடத் தேவா சரி அப்புறம் மூணாவது மூவடி நாளிலம் வேண்டி முப்பரி நூலடு மானூரி இறங்கு மார்விலி இருதிரப்பூருமானாகி ஒரு முறை ஈரடி மூலகள் அந்த இப்படி ராமன் வந்து பிராத்திக்கு பண்ணாம் பெருமாள் ரட்சிப்பார் சுவாமி எல்லாம் பெரிய இடத்துக்கு அந்த ஊர்ல பவர் கட்டே கிடையாது ஏன்னா ஏழு மந்திரியும் சேர்ந்தாள் இருக்கா நம்ம மாதிரி ஜனதா இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஜனதாவுக்கு அனுகிரகம் பண்ணினா சகல பேர் இருக்கும் அவ கேட்காத போதே திருவடி வச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினான் அதனால இந்த திருவிக்ரமாவதாரத்தில் ஆய்வார்களுக்கும் ஆச்சாரியா இருக்கும் அவ்வளவு ஈடுபாடு ஒரு தடவை வச்ச மீண்டும் எப்பொழுதோ கதாபுண சங்கரங்கு பெரிய மனித ஆள வந்தார் ஆகையினால குழந்தை தூங்கிட்டு இருக்கச்சே தாயார் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்குற மாதிரி நாமல்லாம் யாரு அளந்தான்னு தெரியல எல்லா தலையிலும் திருவடி வச்சுட்டு போனோம் நாமெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கோம் பாத்ரூம்ல தீ டயர் வண்டியில போறச்சே மீட்டர் கேஜ் வண்டியில ஸ்லீப்பர்ல ஆல்ரெடி மனுஷன் மேலப்படுத்துட்டு தான் நம்ம பாத்ரூம் போறச்சே தலையில வந்து திருவடி போடும் அந்த மாதிரி பெருமாள் திருவடி படுதுன்னு நம்ம நினைச்சுட்டு பட்டது பெருமாள் திருவடி நமக்கு தெரியல அப்படி அனுகிரம் பண்ணா அத ஆய்வா நினைச்சுன்னு அந்த மாதிரி பண்ண அது எப்படி பண்ணினான் அந்த மகாபலிக்கு ஆபத்து வராம தேவர்களுக்கு ஐஸ்வர்யம் வரதுக்கா தான் பிச்சைக்காரனா போனோம் அந்த பிச்சை காரனா போறதுக்கு எவ்வளவு இடஞ்சல் ஆத்துக்காரி பிச்சைக்காரனா இருக்க விட மாட்டேங்கிறார் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுனா வாத்துக்கா மார்புக்காண்டி பெருமாள் அதை பத்தி எனக்கு என்ன கவலை நான் வந்தே இருப்பேன் அகலகில்லே நிறையோல மார்பில போட்டுக்கணும் இப்ப எல்லாம் முடிஞ்சுக்கிறா ஏன்னா இந்த பிரம்மச்சாரிகள் கவலைப்படல யார் மார்பு இருந்தாலும் அதே மாண்தோள முடியக்கூடாது போனல்ல எதையும் முடியக்கூடாது சாஸ்திரம் நாங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு சரியா மாண்தோள்தான் போட்டு சிஷ்டாச்சாரம் இன்னிக்கப்படுத்தா மாண்தோல சரியா பெல்ட் மாதிரி போட்டுக்கணும் சாப்பிடத்தையும் அல்பசீக போச்சு எடுத்து வச்சிடணும் வேதாத்தியம் படிச்சு அவசியம் போட்டுக்கணும் அருள்ச்சியல் சொல்லி அவசியம் போட்டுக்கணும் காலேட்சியம் படிச்சு அவசியம் போட்டுக்கணும் அது மாதிரி யூனிஃபார்மோட வந்தா அந்த உள்ளர்கள் லட்சுமியை மறைச்சுட்டான் அதனால மகாபலி பிரம்மச்சாரி நம்பினான் அப்படின்னு சொல்ற வெங்கடாசரி சொல்ற அதுல சீக்கிரம் அந்த மாந்தோல் போட்டு லட்சுமியை மறைக்கலாம் லட்சுமி கடாட்ச மகாபலி விலப்பட்டுனா அவரு பணத்தை பிடிஞ்சது எப்படி அதுக்காக பேரியரா போட்டார் அப்படின்னு அவர் ரசிக்கிறார் புராணம் சொல்றது கிருஷ்ணாஜினும் வேண்டி மூணு அடி இல்ல நானும் கேட்டார் பெருமாள் கேட்டதே மூணுக்கால் அதுல நானிலம் எப்படி கிடைக்கும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் நாலு எப்படி கிடைக்கும் மூணு அடிக்குள்ள அரை கிரௌண்ட் இருக்கு அதுல பெரிய டென் பை டென் ஆக ஆறு பெட்ரூம் போடனா எப்படி போடுறது அப்படின்னா பெருமாள் வந்துவிடு அது வேற விஷயம் எப்படி கேட்டார் என்ன நான்கு வகையான நிலங்கள்ல எது கிடைச்சாலும் பிச்சைக்காரனா வந்தார் நானிலம் இல்ல சுவாமி அஞ்சு நிலம் தமிழ் இலக்கணம் சரியா தெரியல உங்களுக்கு அப்படின்னு கேள்வி வந்து ஏன்னா தமிழர்கள் சொல்றா குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலைன்னு ஒண்ணு சொல்றோம் அந்த பாலை பத்தி ஆழ்வார் விட்டுட்டேன் ஐநிலம்னா பாட்டு போயிட்டு பாலை என்பது தனி கிடையாது தமிழர்களே சொல்லிட்டு சொல்றேன் பாலை என்பது என்னன்னா நெய்தலோ இல்லது முல்லையோ சூரிய வெப்பம் ஜாஸ்தியாகி வீணா போயிடுதுன்னா அதுக்கு பாலைன்னு பேரு அது கசண்டு திருவிநத்தத்துல கதிர வெண்ணில உமிழ்ந்த பாலை அப்படின்னு ஆழ்வார் பாடுறோம் நம்ம அதை வச்சு பாருவோம் ரொம்ப அழகா துரிவாச்சு என்பது அன்னலும் துண்ணலும் அழகா சாதிக்கிறார் அது மத்தமாவும் ஒசத்தியாவும் வேடும் பள்ளமா இருக்கிற எந்த இடத்துல சூரிய வெப்பம் ஜாஸ்தியாகி மருத நிலம் வந்து எதிரியா விளையாட போயிடுது பாலை ஆகி அதனால இது தனியா ஒன்னு சொல்ல வேண்டியது இல்ல ஆழ்வார் ஒன்னும் தப்பு பண்ணல திருமங்கி ஆழ்வார் இருந்தமை நூறு போல பேசவே படாத அவற்ற உப்பரி நூலோடு மானூரி உரினா தோல் மானூரி மான் தோல் இலங்கு மார்கில் இருபிறப்பு ஒரு மானாகி இரண்டு பிறப்பையுடைய திஜன்மா என்று சொல்லக்கூடிய தாயின் வயத்தில் ஒரு பிறவி மூலமாக இரண்டாவது பிறவி அந்த பிறகுதான் உண்மையான பிறவி அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவன் மறந்திலேன் என்பார் திருமசிக்கிறார் அந்த மாதிரியான இரண்டு பிறப்பையுடைய பிராமணனாக ஒரு ஒப்பற்ற பிரம்மச்சாரியாக மான் என்றால் மாணவன் பிரம்மச்சாரி மாயா மாணவக்கி சமஸ்கிருத மாணவன் என்பது தமிழில் மாணக மாணகா வந்து மான் என்று மானி மான் என்று அது சேர்ந்து வரும் மான் என்றால் பிரம்மச்சாரி ஒப்பற்ற பிராரியாகி ஒரு மானாகி ஒரு பிரம்மச்சாரியானியா போகல ஒரு மான்ப்பா ஒரு ஒப்பற்ற பிரம்மச்சாரி என்ன அர்த்தம் பெரிய அழகா சொல்றேன் அவர்தான் சொல்ல முடியும் கொடுத்தாலும் கொடுக்காத போல ஒரே மாதிரி முகத்தை உடைய பிச்சைக்காரனா இருக்கிறது ஒப்பற்ற பிச்சைக்காரன் பரம்பரை பிச்சைக்காரன் பஞ்சத்து பிச்சைக்காரன் நம்மளை பிச்சை சொன்னா சாமி பத்து ரூபா போடணும் பேசாம கத்தி கேக்க போடாத போற என்ன போட மாட்டான் ஆனா வரம்பரை பிச்சைக்காரன் சாமி நீங்க போட்டாதான் உண்டு சாமி உங்களை போல உண்டா சாமி அப்படின்னு கெஞ்சுவான் ஆ டென்ட் முகத்துல எந்த மார்க்கும் இருக்காதான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கல்லு கரையும் காத்துப்பான் கொடுத்தாலும் ஒரே மாதிரி மூஞ்சி கொடுக்காத ஒரே மாதிரி மூஞ்சி அப்படி இருக்கிறதா பிச்சைக்காரன்ல எக்ஸ்பர்ட் பிச்சைக்காரன் கூள் எப்பொழுதும் நம்ம கேப்டன் சொல்றாலும் இல்லையா கேப்டன் தி கூல் தி கூலா இருக்கணும் ஒரு மாணாகி ஒரு முறை அன்னங்கராச்சார சுவாமியுடைய தண்டகம் சமாபிக்ஷாத்திரி யஜ்ஜோபீத ஜிருஷ்ண கர்ம ஃபுரத் பாஹு மத்திய திஜன்மஸ்வாஸ்வத் மகாவாமக்கார மாதாய ஜாது லோகத்ரயாதிஷா சரியா திருமங்கை ஆழ்வார் ஒலிமிக்க பாடல் தண்டக பண்ண மீட்டர் அடுத்தபடி இதெல்லாம் விசேஷம் பண்ணதான் ஒரு விலங்குக்கு பண்ணேந்திரம் அதுதான் நீங்க சென்று நின்று ஆழ் தொட்ட ஆணை நம்ம ஊர் பெருமாளுக்கு மங்களாசாசம் விசேஷமா பண்ணிருக்காரு அதே இப்ப திருமங்காழ்வார் சொல்றான் யானையை காப்பாற்றும் போது திசை நடுங்கிதான் ஏன் நடுங்கிட்டுனா அவ்வளோ கொண்ட சீட்ல ஒன்று ஒன்று ஒன்று கொண்ட சீட்ல ஒன்று ஒன்று திசை நடுங்கிசைங்க அஞ்சிறை பறவை ஏறி இந்த இடத்துல அஞ்சு கிடையாது அம்சிறை அழகான ரக்கையுடைய கருடன்னு அர்த்தம் அம்சிறை அப்படின்னா அஞ்சு கிடையாது அஞ்சிறை பறவை ஏறி நால்வாய் தொங்கரவாயை உடைய மும் மதத்து மூன்று இடத்திலிருந்து மதம் பொழிமா யானைக்கு ரெண்டு கதத்திலிருந்து பொழியுமா ஆண்குரியிருந்து வருமா அதனால மூணு இடத்துல மதத்தை பொழியக்கூடிய இருசதி முறம் போல ரெண்டு காது அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தனி வேடத்து ஒப்பற்ற யானை பகவான் திருவடியில பூவை சமர்ப்பிக்கணும் அதுதான் பண்ணாத போயிட்டா ஆபத்து நினைச்ச யானை தனி வேழம் ரட்சிக்கிறவா யாரும் இல்லாம யானை அதனுடைய அறந்தையை துக்கத்தை அறந்தை என்றால் துக்கம் அறந்தைன்னா இழந்த பழனும் சிக்காது மாதிரி எது சமஸ்கிருத அறத்தீங்கிற வார்த்தை தமிழ்ல அறந்தை என்று தெரிஞ்சிருக்கு என்று பெரிய அறந்தையை ஒரு நாள் இருநீர் துக்கத்தை ஒரு நாள் வந்து ஒரு நாள் தான் தீத்தாரா பல நாள் கட்டப்பட்டது ஒரு நாள் தான் தீத்தாரா இல்ல பெருமாள் வந்த நாள் ஒப்பற்ற நாள் அந்த நாள் முன்னாடிங்கிற பின்னாடி முப்பத்தி மூடி தேவர்களும் வந்து நின்று பார்த்தா நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனிசம் நான் இல்லை நான் இல்லை ராங் நம்பர் நான் ஆதி இல்லை எல்லாரும் நாங்கள் ஆதி மூலம் இல்லை ஆதிமூலம் வரணும்னு காத்து போது வந்தானே ஒப்பற்றத்தை காண்பிச்சு கொடுத்த நாள் ஒரு நாள் இருநீர் மடுவுள் அந்த இரு நீர் மட்டும்தான் இங்க ரெண்டு கிடையாது இருநீர்னா நிறைய ஜலம் உள்ள மடு நிறைய ஜலம் மடுவில் இருக்கிறதுனால தான் யானையால முதல இழுக்க முடியல ஏன்னா முதலைக்கு பலம் ஜாஸ்தி தண்ணிக்குள்ள பெருமாள் வந்து மடுவில் தீர்த்தாரா மடுவுல கரையில தீர்த்தாரா துக்கத்தை ஆழ் மடுவில் என்ன பண்ணார் பள்ளத்தில் வந்தார் கரைக்கு வந்து அந்த முதலையை பார்த்து வெட்டினார் அவசரத்துல கீழே நம்ம செல்போன அதுக்கு என்ன செல்போன் பலரும் டிவியில செல்போனா என்ன யானை முதலை வில்லன் ரெண்டு பேரையும் பெருமாள் தூக்கணுமான்னு கேட்டாங்க ஐதி தான் சொல்ல முடியும் சொன்னார் அப்படி இல்லாப்பா நீ யானோடு சண்டை போடுற முதலைக்கு மரியாதை கொடுத்தாங்கணும் ஏன்னா ராஜாக்களுக்கு ரெசிலிங் பிராக்டிஸ் பண்ணி கொடுப்பான் ராஜபுத்திரனுக்கு ராஜபுரன் சண்டை போடணுங்கிறத ஸ்பெஷலா குழம்பு பால் எல்லாம் காய்ச்சி கொடுப்பான் அவனுக்கு சண்டை போடுற வாட்ச்மேன் இருக்கான அவன் டிவி காரா இருந்தானா எப்படி ராஜா பலரா அடிச்சா அவனுக்கு ஈக்குவலா இருக்குள்ள அடிச்சுதானே சண்டை போட்டு பழைக்கணும் அவனுக்கும் குழம்பு பால் உண்டு ராஜாவோட சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ற ஆளுக்கும் எப்படி குழம்பு பாரோ அந்த மாதிரி யானைக்கு கொடுத்த மரியாதை சண்டை போட்டிக்கு உண்டு முடியாது நிர்லம்பமான கர்ணத்யா பண்ண நீரக்ஷக்துக்கம் சமுத்துங்க பாத்தியம் விநிர்மூலையன் தேவா இப்ப ஏற்பட்ட எம்பெருமானை கர்மயோக நிஷ்டர்கள் தங்கள் முயற்சியினால கர்மயோகம் பண்ணலாம் பக்தியோகம் ஞானயோகம் வரும் ஞானயோகம் வந்தா பக்தி யோகம் வரும் பெருமாள பாத்துள்ள போற குரூப் இருக்காளே அவளுக்கு கூட ஒரு விஷயம் தெரியுமா அவன் அனுகிரம் இல்லாம முடியாது அதனால அவர்களும் உன்னை வணங்க இருக்கா எப்படி பெரியவாட்சி சில விஷயங்கள் இருக்குதானுக்கு வாணி சதுஷ்க உரு பஞ்சேட்டியமான திஜன் பிராமணர்கள் எப்படி மூணு மேரி போச்சு அப்புறம் போது சங்கல்பம் பண்றோம் நாமல்லாம் என்ன பண்ணிருக்கோம் யாவது நான் அக்னி ஆதானம் பண்ணிக்கிற வரைக்கும் பண்ணுவேன்னு சொல்லி கல்யாணம் மகா ஃபிராட் எல்லாரும் நாம அதான் பண்றது இல்லையா கல்யாணத்திற்கு சொன்னோம் அவ்வளவுதான் அப்போ என்ன சொன்னம் பண்ணிக்கிற வரைக்கும் உபாசிக்கணும் அந்த பண்ற வரைக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அது பண்ண அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றேன்னு சொன்னா ஒரு நாளும் பண்றதா இன்டென்ஷன் கிடையாது உலகத்துல ஏழ்மையை வரட்டுறேன்னு சொல்ற அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாவது நம்ம பாதி பிராமணர்கள் நாமி முன்னாடி சொல்லி பண்றதா இல்ல அப்படியே தெரியும் பண்ண போறது இல்லையா நான் சொல்லி வச்சோம் ஆனா திருமங்கி ஆழ்வார் பார்த்த பிராமணாள் அப்படி இல்லை அவருக்காத காலத்துல அவள் பண்ணிட்டு இருந்தா ஆனா இன்னைக்கு கும்ப பண்றது இருக்கு அக்னிவோத்திரம் அதனால ஆழ்வார் பாட்டு கரெக்டா முத்தி மூன்று நெருப்பை வச்சு நான்மறை நாலு மூணு நெருப்பையும் பேனா நாலு வேதம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அந்த மூணு நாள் கரெக்டா இருக்க முத்தி நான்மறை ஐவக வேள்ளி மகா யக் பண்ற பிராமணா இது நாம பண்ணலாம் அது கஷ்டம் நாங்களும் கூட பண்றோம் பஞ்ச மகா யோ தேஜம் பித்ருஜோ பூதயஜ்யோ மனுஷோ பிரம்ம யஜா அஞ்சு யாகம் பண்ணணும் டெய்லி தேவ தேவா அப்படின்னு நெருப்பில ஹோமம் பண்ணணும் என்று பிதர்களுக்கா தான் சமர்ப்பிக்கணும் என்று பூதங்களுக்கு கொடுக்கணும் மனுஷே பியோகம் தா என்று மனிதர்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்புறம் வேதத்துல ஏதாவது கொஞ்ச பாகமாவது திடணும் சொல்லணும் இது அஞ்சு மகா யம் பேரு ஆழ்வார் ஐவாக எழுதியு சாய்ச்சாரு அனங்கராஜார் மட்டும் ஐவகை வேல் மகா யம் சாதாரண உரு பஞ்சி அவருக்கு மீட்டர் ஒட்டி வரதுக்காக மகா யுற வரும்படியா போட்டார் சதுஷ்க ஒரு பஞ்சேஷ்டி அஞ்சணர்கள் அஞ்சு வேள்வி பண்ணுவா தினம் அப்புறம் ஆறு காரியம் பண்ணுவா நமக்கு ஒரு சிக்சர் இருக்கு சிக்ஸர் அடிச்சா மதிப்பு எத்தனை சிக்சர் அடிச்சாருன்னா அஞ்சனர்களுக்குதான் சிக்ஸர் அடிக்க முடியும் மற்ற எல்லா பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிக்க முடியாது சில பேர் தான் அடிக்கிறார் பிராமணா தான் சிக்சர் உண்டு என்ன சிக்சர் கேட்டா தாங்கள் அத்தியனம் பண்ணலாம் இன்னொரு தாங்கள் யாகம் பண்ணலாம் இன்னொரு தாங்கள் தட்சிணம் வாங்கலாம் ஆகினால் ஷட்கர்ம நிரத்தர்கள் அந்த அருதொழில் அந்தியராஜா மூணு தொழில் தான் உண்டு யாகம் பண்ணலாம் அத்தியனம் பண்ணலாம் தானம் கொடுக்கலாம் அவர் தானம் வாங்கக்கூடாது சத்திரியாளுக்கோ எதிராளுக்கோ கொடுத்தா தானம் செல்லாது நாம வாசல போற பிச்சைக்காரருக்கு போடுறதுலாம் தானம் நினைச்சிக்கா இருக்கும் அதெல்லாம் ஏதோ சோசியல் வேலி போட போடுறோம் வேத விதைக்கல தத்தம் தத்தம் பிராமணன் கொடுத்தா தான் தானம் அதுதான் அபிஷியல் தானமாக சித்திரகுப்தன் கணக்குல எழுதுவோம் எங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு அத்தியனம் பண்ணுவாளுக்கோ எல்லாரும் கொடுத்துடா இருக்கும் வேத விதைகளை தத்தம் தத்தம் அதனால இந்த ஆறு கர்மாக்களையும் செய்வாராம் ஆறு தொழில் ஆனா சில பிராமணர்கள் ஒண்ணு மூணுதான் செய்கிறான் அஞ்சு செய்யறா ஆறு செய்யறது இல்ல யாகம் பண்றா யாகம் பண்ணி வைக்கிறா அத்தியனம் பண்றா வைக்கிறா தானம் வாங்குறா குடுக்கறது ஒன்பேதான் வெளில போகாது இவாளும் தானம் நிறையப்படும் சார்த்தம் மூலியம் அல்ல அறுவகை அரு அந்தனர் வணங்கும் தன்மையை அப்புறம் இது வந்து கர்மயோக நிஷ்டர்கள் இன்னும் பேர் இருக்கா ஞான யோகம் பக்தி யோகம் வந்துட்டோன்னு அவா நிலைமைக்கு நீதான் ஆதாரம் என்று அனநிய பிரயோஜனரான அவர்களும்பாசிக்கிறார் என்று அடுத்த ஆறாவது அருளிச்செய்யார் திருமங்க ஐம்புலன் அகத்தினுள் அடக்கினவர்களாய் நமக்கு ஒத்து வராத கண்டு கேட்டு உற்று போந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்யறே அந்த மாதிரி அந்த அஞ்சு இந்திரியங்களையும் அடக்கினவர்கள் ஐம்புலன் அகத்தினுள் செருத்து மணி எட்டர்களா நான் கூட அடக்கி நான் அடக்கணுமா என்ன நாள் அடக்கணும் ஏகப்பட்ட மீனிங் வருது ஒண்ணு ரொம்ப சுலபமா இருக்கு விலங்குகளுக்கு நமக்கு நாலு காமன் ஆகாரம் காமன் ரெண்டு பேரும் சாப்பிடுற மாடும் சாப்பிடறது நாமளும் சாப்பிடுறோம் விலங்குகளும் தூங்கறது நாமளும் தூங்குறோம் ஆகார் அநித்ரா அதுவும் பயப்படுறது நாமளும் பயப்படுறோம் ஆகார் அநித்ரா பய அதுவும் இனப்பெருக்கப்பட்டது பசு அந்த வேண்டாம் இருக்கணும் அது ரொம்ப ஏகாசிக்கு ஆகாரம் இல்லாம இருக்கணும் எப்ப தூங்கப்படாதோ சந்தியாவின் காலத்தில் தூங்காம இருக்கணும் எம்பெருமானுடைய சட்டத்தை தவிர வேற பயப்படாம இருக்கணும் நியாயமான முறையில சந்ததி வேணுங்கிற சந்தர்ப்பம் தவிர மற்ற சமயத்துல இந்தியங்களை அடக்கி இருக்கும் நம்மளால ஆகாத விஷயம் அவ அப்படி இருக்கா மகான்கள் அதை சொல்லி நாமளும் ஒரு நாளைக்கு ஆகும் ஆகாத போனாலும் எம்பெருமான திருவடியே தஞ்சம் ஆகையினால ஹத்வாசன சுவாபி ரூபம் சதுஷ்கம் என்று அனங்கராசர் அதைத்தான் எடுத்திருக்காரு நாளுக்கு பல அர்த்தம் சொல்றாங்க நமக்கு நாய் அதை மட்டும் வச்சுக்கோம் நான்குடனக்கி முக்குணத்தி இரண்டு அவகற்றி இரண்டு அவையகற்றி வேண்டும் திருவழியில வந்து சேர வேண்டும் என்று இருக்கக்கூடிய மகான்கள் உன்னை உணர முடியும் அப்பேற்பட்ட ஆறாவது ஆழ்வானே இவாதான் அறிய முடியும் சில பேர் பெரிய போஸ்ட்ல இருக்க தெரியாது யாருக்கு தெரியாது ஆறாம் ஆழ்வானா திருமணம் ஞாபகம் அவருக்கு பிடிச்ச கேரத்தம் சிப்பிரான் என்ன பண்ணினார் ஒரு விஷயம் தாய்ச்சார் எனக்கு ஈக்குவல் சிவன் கூட கிடையாது ஜாது அத்தியந்த தூரம்னார் பெரிய மொழியார் அதனால ஒன்ன சிவபெருமான் கூட இது வரைக்கும் சிவன் கண்டதில பிரம்மன் கண்டதிலும் சொல்ல வேண்டிதானே சிவனை சொல்றாரு சிவனோட பிரம்மா வசத்தியாச்சேன்னா பிரம்மா தான் இவற்றிலிருந்து வந்தவர் முதல்ல சொல்லிட்டார் இப்ப சிவன ஏன் சொல்றாருனா இந்த கஷேத்தில பெருமாள் வச்சு ஒரே சிவன் எங்க பார்த்தாலும் காஞ்சிபுரம் சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி கிடையாது திருக்குண்ட திருக்குடங்களில் பெருமாள் வந்தாருன்னா இந்த பக்கம் வந்து கும்பேஸ்வரன் கோயிலிருந்து வரணும் இவர் அந்த பக்கத்துல சோமேஸ்வரி சுத்தின் தான் வரணும் பெருமாள் இத்தனை சிவன் இருக்காரு அரவுடு ஆறு புதிசலையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை மூணு கண்ணு நாலு கை அஞ்சு சிவனுக்கு அஞ்சு இல்லையா பிரம்மாவுக்கு நாலு சிவனுக்கு அஞ்சு முருகனுக்கு நெருப்புக்கு ஏழு அக்னிக்கு அப்படி முகம் வச்சுருக்கார் அப்பேற்பட்டோடு கொடி அரவோடு பாம்புகளை கங்கை வச்சிருக்கோம் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றன அந்த பெருமையான இருக்கிற அதுக்கு அண்ணங்கராஜ் சதுர்பாகு பஞ்சாச சர்பாதி நீ வராக மூர்த்தியா வந்த அடுத்தபடியை ஞாபகப்படுத்துகிற அது சொல்லணும் அடிக்கடி ஏன்னா நீங்க எல்லாம் இந்த காரியம் எல்லாம் பண்ணி என்ன பாக்கலாம்னு நினைக்கிறேன் சிவனாலும் முடியல நீ மட்டும் அப்படுவா நீ தான் சொல்லிருக்கே அகம் ஸ்மராமி வராகனை சொல்லாம ஒரு தின நினா போட்டேன்னு கான்ட்ராக்ட் அவ வந்து எங்க இருந்தாலும் போய் படுத்துட்டு இருந்தாலும் காஷ்ட பாஷான கல்லு போல கட்ட போல இருந்தாலும் அகம் ஸ்மராமி மத்பக்தன என் பக்தனை நயாமி பரமாங்களை சாதிக்கிறார் ரெண்டாச்சாரியிருக்கே முதாசத்தோரா கூறிய அரிசுவை பயணை என்ன சுவாமி பெருமாள் ரொம்ப போர் அப்படியே உபன்யசமே பெரிய பெருமாள் பெருமாள் சொல்ல எங்களுக்கு இதுதான் வேணு சுவாமி அண்ணம் சொல்றாரு காரம் உப்பு துவர்ப்பு திதிப்பு இத்தியாதி எல்லாம் நீதான் அரிசி பயனும் ஆயினை இவையும் அவையும் அரிசுவை ஆனான் அப்படின்னு அற்புதமா ஆழ்வார் சாதிக்கிற சுவன் திருவின் மனால அரிசுவை பயனும் ஆயினை சுடர் விடும் ஐ அங்கையுழம்தனை சுடர் கையில் ஏந்ததை என்ன சக்கரம் என்ன சங்கம் என்ன சார்கம் என்ன நாதகம் என்ன அமுதன் உற்சவர் அப்படியே சேவை சாதி சுடர் விடும் ஐம்படை அங்கையுளமந்தனை ஜோலத் பஞ்சகேதி அசத்தி ஜபானே சுந்தரனால் வண்ணா நாலுகை சுந்தரனால் அழகான திருத்தோல் நிச்சயமா அமுதனை பார்த்தா திரு மற்ற பெருமாள் நாங்கெல்லாம் அப்படித்தானே சொல்லுவோம் மற்ற பெருமாள் சங்கு சக்கரமே பிடிக்க தெரியல இப்படி இருப்பா சில பெருமாள் இப்படி இருப்பா இதெல்லாம் வருத்தப்படாதவங்க இதெல்லாம் வந்து அத்திவாதம் இஷ்ட தேவதையை கொண்டாடம் இப்ப நாங்க திருவள்ளிக்கு சொன்னா அப்படித்தானே சொல்லுவோம் நாளைக்கே நீங்க தேப்பெருமாள் பத்தி சொன்னா வேற மாதிரி சொல்லுவோம் அது வேற விஷயம் இப்ப எங்க சப்ஜெக்ட் இது இந்த பெருமாளுடைய தோள்கள் எப்படி இருக்குன்னு அவங்க தன்னுடைய போய் சேவிச்சா ரசிக்கலாம் அந்த ரெண்டு சங்கு சக்கரமும் கிட்ட வந்து கால கிசு கிசி பேசுற மாதிரி இருக்கும் அவங்க தான் பார்க்கலாம் சக்கர சண்டு சங்கும் சங்கும் பெருமாள் விட்டு நகர சங்கரையா செல்வம் சாலை அழகியது பெருமாள் கன்னத்துல வந்து காதோட ரகசியம் பேசுற மாதிரி சக்கரத்தாழ்வார சங்குருப்பார் அது அமுதனுடைய தோள்கள் முன்னீர் வண்ணா மூணு ஜலம் மழை ஜலம் ஆத்து ஜலம் கணக்கு ஜலம் சொல்லக்கூடிய மூன்று தன்மையுடைய நீர் இருக்கு அந்த நீரை போன்ற கலரையுடைய அமுதனே முன்னீர் வண்ணா இனி சாதாரணமா உலகத்துல எல்லாரும் செல்வத்துக்கு ஆசைப்படுற லட்சுமி தேவி என்ன திருவடியை வருடணும் பெண்ணை தான் கல்யாணி பெண்ணர் என்ன சொல்லி சொல்கிறேன் முகம் மதி போல இருக்கிற பெண்ணை அப்படின்னா அப்படியா சந்தோஷம் முகத்தும் மங்கையர் இருவரும் மலரன் அங்கையில் முப்பொழுதும் வருட அந்த ரெண்டு தேவிகளும் ஸ்ரீதேவியும் தங்கள் மலர் போன்ற கையினாலும் வருட மூன்று பொழுதும் பகல் ராத்திரி சந்தியா காலம் விடாம திருவடியை பிடிச்சிடு எழுந்து சாப்பிட கூட போறதில்ல அப்படித்தான் இருக்கா அமுதன்சன் சேதிக்கலாம் நீங்க தலைமாட்டில ஸ்ரீதேவி ரொம்ப அற்புதமான அழகு பேரழை கூட நிற்பாங்க நன்னா சேவிக்கலாம் மூஞ்சி கண்ணு மூக்கெல்லாம் அப்படி தெளிந்த சித்திர சிற்பத்தோட ரங்கநாதன் மூலவர்கள் கிடையாது உமயநாட்சி மூலவர்கள் உண்டா ரங்கநாதருக்கு இருக்காடா சந்தேகம் சரி மலரன் அங்கையில் வருட அருதியில் நீ நீரடிய ஒன்று ஒன்றிய மனத்தால் ஒருமதி முகத்து மங்கையர் வரும் மலரண அங்கையில் வருட அருதியில் அமர்ந்தனை எம்பெருமானேதான் நீ தான் என்று பாரசுதாரி சொல்றான் நாலாண்டா நாலு வர்ணத்தையும் படைச்சேன் அப்படிப்பட்டவன் நீ உன்னுடைய சங்கல்பத்தில் நடக்கிறது என்று நெறிமுறை நால்வகை வருணமுமாயினை உலகத்துல பஞ்சபூதம் இருக்குன்னா அதுக்கு இருக்குன்னா ஒண்ணும் கிடையாது நீதான் உள்ள அந்த இருந்து அவைகளுக்கு நடத்தி கொடுக்கிற மேதகம் ஐம்பெரும் நீயே நெருவகையின் ஐம்பெரும் நீயே இப்ப ஆறு வேணும் அதுக்காக அறுபதம் முறல் அறுபத முரலும் கூந்தல் காரணம் ஏழு அடங்க சற்றனை அறுபதம்னா வண்டு வண்டுக்கு அறுகால் அருகால சிறுவண்டே தொழுதே நுண்ணு அருகால சிறுவண்டே ஸ்பெஷல் பாசம் இல்லையாது அறுகால திருவண்டே வண்டுக்கு ஆறு கால் இருக்குன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா முன்னாடி ஆச்சாரியெல்லாம் வேகமா போறதுக்கு வசதியா நிறைய கால் இருக்குன்னா சொன்னது வண்டு காலால போறது இல்லை அது ரெக்கைனால போறது ஆறு கால்னா ஆச்சாரிய நிறைய காலத்துல திருவிழா நன்மையா பிடிச்சி வச்சுக்கலாமே ஆகினால் பூத்து போற ஆச்சாரிய ஸ்தானமாகினாலும் அறுகாலு காலை சிறப்பிக்கிறார் அதே திரும்ப அறுபத முரலும் கூந்தல் ஷட்பதமாக இருக்கக்கூடிய ஆறு காலை உடைய வண்டுகள் வைக்கக்கூடிய கூந்தலையுடைய பிராட்டி பின்ன பிராட்டிக்காக ஏழு விடை அடங்க சற்றனை ஏழு காலைகளை அடக்கினாய் ஏழு அருவகை சமயமும் அறிவரி நிலையினை ஷட் தர்சனங்கள் காணாதம் என்ன வைசேஷிகம் என்ன என்ன ஜெயினம் என்ன பாசுபதம் சாங்கியம் என்ன இப்ப ஆறு தர்சனங்களும் எம்பெருமாள் போக முடியாது அருவகை சமயமும் அறிவரி நிலையினை ஷட் தர்சனமே யசீதாம் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எல்லா லட்சணங்களையும் கூந்தலுக்கு இருக்கிற அஞ்சு வித லட்சணம் கூந்தல் கூந்தலுக்கு அஞ்சு லட்சணம் இருக்கு சாம்பு அட்வர்டைஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தமிழர்கள் சொல்றா கூந்தல்ல அஞ்சு லட்சணம் இருக்கணுமா கூந்தல் கூந்தல்ல வாசனை அடிக்கணும் சிக்கு தாத்தா அடிக்கக்கூடாது கூந்தல்ல பொடுகு கூந்தல் வந்து செம்மட்டையா இருக்கக்கூடாது கூந்தல் மென்மையா இருக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் கூந்தல்ல இன்னும் விசேஷம் சுருண்டு சுருண்டு அஞ்சு குணம் இருக்கணுமா உள்ள கூந்தல் உடைய பெண்மணியை தேடிக்கிட்டே இருக்காரு பிரம்மச்சாரியா இருக்கணும் ஆனா எம்பெருமா இருக்கு அந்த கஷ்டத்தில் ஐம்பால் ஓதியை அந்த அப்பேற்பட்ட அஞ்சு லட்சணங்களோட கூடிய கேசத்தை உடைய கூந்தலையுடைய கோமலவல்லி பிராட்டியாரே மார்பிலே கொ அறம் முதல் நான்காவயா பெருமாள் தான் தர்மம் மர்த்தம் காமம் மோக்ஷம் எல்லாம் பெருமாள் தான் என்ன அர்த்தம் நாளும் அவன் குடிச்சுதான் கிடைக்கும் யாராவது நமக்கு கொடுக்கறான்னு நினைக்கிறேன் ஏமாந்து போகாது அவ கொடுக்கல எல்லாம் நான் தான் தரேன் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே லபேக்காமான் என்று கண்ணன் கீதில முழங்கிருக்கான் நான் தாண்டா குடுக்கறேன் அவன் குடுக்கறான்னு நினைச்சிருக்க எங்க ஆபீஸ்ல இந்த பில் வாங்கிட்டவனு அந்த அக்கௌண்ட்டுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு வருவான் அத பத்தி எங்கிட்ட ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணா எதுக்கு தான் தெரியு சாப்பிட்டு செக் கொடுக்கறான் பில்ல கழித்து போட்டவன் நான் தான்டா மாடிய உட்காண்டிருக்கேன் எனக்கு என்னவா பண்றேன் பெருமாளுக்கும் நிலைமை இந்த தேவதை சங்கல் நினைச்சு அறமுதல் நீதான் தர்மார்த்த காம மோக் என்றால் நீ கொடுத்துதான் இந்த நாளும் வரும் மூர்த்தி மூன்றாய் நீ மூன்று மூர்த்தியா இருக்க இது மூன்று மூர்த்தியாய் என்பது பிராச்சீன வியாக்கியானங்கள்லாம் சிவனாக பிரம்மாவாக நீதான் இந்திரனாக அப்படின்னு மூணு சுருள் வருவா இன்னொரு வழி கண்டுபிடிச்சிருக்கா சில ஆச்சாரியார் குத்தமுர் சுவாமி எல்லாம் என்ன சொல்ற கட்டவளும் நம்ம பார்த்தீங்கன்னா பிரத்யுமன சங்கர் அனிருத்தனோடு இருக்காரு அந்த மூர்த்தி மூன்றாய் சொன்னா என்ன போச்சு ரொம்ப அழகான வழி அது நம்ம பரமய காந்திவாழையா அவசப்படும் வாசுதேவன் சங்கர் பிரத்யுமன அனிருத்தனாக மூன்று பெருமாள் தானே வர்றார் வாசுதேவன் தானே மூணா அந்த மூன்று மூர்த்தியும் சொன்னா என்ன போயிடுது சொல்லு நான் சொல்லு அப்படி ரசிக்கலாம் பார்த்து அப்படித்தான் சொல்றேன் அறமுதல் நான் கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகைக்கு துக்கம் அதானு பார்த்தேன் நேத்தி உங்க ஊர்ல சமாச்சாரம் தான் அது திருவள்ளிக்கேடு சமாச்சாரம் தான் அது எல்லாத்தையும் பன்னெண்டரை மணிக்கு எங்கூர்ல கரண்ட் போயிடுச்சு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு கரண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காரு வாழிடும் சுக்ஷர்ம நிர்வாக சுக்கு துக்கம் சர்மா சந்தோஷம் ரெண்டுத்தையும் நீ தான் கொடுக்கற ஒன்றாய் எல்லா இடத்துலயும் நாராயணஒத்தன் தான் இதர தேவதற்கு இது கிடையாது இதர தேவத விக்கிரம் பிரதிஷ்ட பண்ணினா அந்த விக்கிரத்துல இருக்க முடியாது ஏன்னு கேட்டா அவ எல்லா இடத்துல அணு அவ ஒரு இடத்துல இருப்பா மத்த இடத்துல அந்த கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் பண்ற மாதிரி வேற விக்கிரம் தான் அதுதான் எம்பெருமார்டு திவ்யமும் பெருமாள் நம்ம சம்பிரதாயத்தில் பிராட்டி எல்லா இடத்துலயும் உண்டு எப்படி இருக்காங்க வேற விஷயம் அவள் இல்லன்னு சொல்லல எப்படி இருக்காங்க தென்னாச்சார சம்பாக்கம் பண்ணி எழுதி பெருமாளை நிரூபிக்கோ அல்லது தன்னுடைய தனி சாம்பர்த்தோ அது வேற விஷயம் இருக்காள் என்பது இரு சம்பிரதாய இரு கலையாரும் ஊற்றின்ற விஷயம் ஆகியனால் பெருமாளும் பிராட்டி தவிர மீதியார எல்லா இடத்திலும் இருக்காது முடியாது முடியுமா இது ஜீவன் அணு அதெல்லாம் பிரம்மா அணு சிவன் அணு அவ விக்கிரெல்லாம் சந்தோஷப்பட்டு தான் எல்லா இடத்துலயும் அந்த விக்கிரத்தில் ஒரே தமிழ்ல இருபத்தஞ்சு விக்கிரகத்துல இருக்க முடியாம விபு எல்லா இடத்துலயும் இருக்கா அங்கேயும் இருக்கான் அங்கேயும் இருக்கான் அதத்தான் திருமங்கம் தான் சொல்றார் ஒன்றா இது விபுவா எல்லா பிரதேசத்திலயும் இருக்கு ஆனா தான் அவனுக்கு பெயர் சத்தியம் ஞானம் அனந்தம் நந்தா விளக்கே அழத்தற்கரியாய் அதுக்கு தமிழா சத்தியம் ஞானம் அணந்ததுக்கு தமிழ் என்னன்னு கேட்டா ஆழ்வான் சாச்சா நான் ஏன்ஸ் திருமங்கி ஆழ்வாரே பண்ணிருக்காரு நந்தா விளக்கு அப்படின்னா விளக்குன்னு சொன்னார் ஆகியனால ஞானம் நந்தாதுன்னார் அழியாதுன்னார் சத்தியம் அழத்தற்கரியாய் அனந்தம் எல்லா இடத்துல இருக்கிறோம் அதான் சத்தியம் ஞானம் அணந்ததுக்கு என்ன தமிழ்னா நாங்க சொல்லுவோம் நந்தா விளக்கே அழத்தற்கரியாய் அதனால சொல்ற சுவாமி தேசிகன் எப்படி இவ இவளை கொண்டு தெளியாத மரம் எங்கள் தெளிகின்றோமே அதனால அப்படி வியாக்கியானம் பண்ண ஆழ்வார்கள் சொல்றார் ஒன்றாய் விரிந்து நின்றனை அழுத்து நீ எங்க இருக்க முடிச்சுடுற எட்டு இருபத்தி அஞ்சு எங்க இருக்க எம்பெருமாள் என்ன திருக்குடந்தையில இருக்க திருக்குடந்த எப்ப ஏற்பட்டது ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் மட்டும் பெருமாள் ஒரு இடத்துல துட்டாரா அதையும் வருணிப்பார் அதைத்தான் சமயத்தில் வர்ணிக்கிறான்னு சந்தேகமா இருக்கும் ஏன் வர்ணிக்கிறார் இயற்கை அழகை வர்ணிக்கிறார்னா அது எம்பெருமான் இருக்கக்கூடிய தேசம் அதனால எம்பெருமான் சம்பந்தப்பட்ட எல்லாமே பிடிக்கும் அதுதான் நமக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லாமே பிடிக்கும் சுவாமி நான் வந்து தூக்குள் உபன்யாசம் கேட்பேன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்க உபன்யாசம் கேட்க மாட்டேன் பிடிக்கல நீர் எங்க உபன்யாசம் ஏன்னு நினைக்கிறேன் பெருமாள் வைபவம் உட்காந்து கேளுமையா புரியலதோ புரியலையோ பெருமாள் வைபவம் ஆகையினால அதுல தான் அடங்கணும் அதனால சில பாட்டிகள் இருப்பா உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டா ஒண்ணுமே புரியல கேட்டாசி பெருமாள் பத்தி சொல்றாரு நாவாதான் ஏன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இதுவானாலும் வசிக்கும் அதே மாதிரி ஆழ்வார் பெருமாள் சம்பந்தப்பட்ட கும்பகோண சிட்டிய சொல்றாரு அந்த சிட்டி எப்படி இருக்கு குன்றா மதுமலர் சோலை அதுல மலர் சோலை அந்த மலர்கள தேன் குற்றவே குன்றாதான் நீங்க மாசமா பார்க்கலாம் கும்பகோண தாத்திகிரியை சாப்பிட்டு பாத்துட்டு வெளியில் ஆத்திரிக்கிரி பிடிக்காது ஏன்னா காவேரி டெல்டால விளையரும் கும்பகோணம் கருகா இருக்கும் வாழ்ந்து குன்றா மதுமலர் சோலை குன்றாத தேனையுடைய மலர்களால சோலைகள் இருக்கு வன்கொடி படப்பை அங்கெல்லாம் கொடி வெத்தலை கொடி கும்பகோணம் வெத்தலை பிரசித்தம் கும்பகோண உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன் சுகர் ஜாஸ்தியான டபாலும் வெத்தலை போட்டா சுகர் இறங்கிடும் இது உனக்கு எப்படி தெரியும் போனா வெத்தலை காவல் கும்பகோணம் அந்த காலத்துல பிராமணக்காரளுக்கு இவ்வளவு குடுத்து இவ்வளவு ஜாதி பயன்படுத்தி சாப்பிடுங்க எதுக்குன்னா அவர் பாட்டுக்கு இருபத்தி நாலு ஜிலை இருபத்தி நாலு அதிரசம் அதை சாப்பிட்டாருன்னு அட்ஜஸ்ட் ஆயிடுவோம் வருபுணல் வந்துட்டே இருக்குமா காவேரி வறுபுணல் பொன்னி மாமணி அலைக்கும் தன் கொண்டு கூடிய காவேரி வரக்கூடிய திருக்குழந்தை சென்னல் ஒன்கழனி எங்க பார்த்தாலும் சென்னல் அது பெயர்ப்பட சென்னல் அதனால சீரார் சென்னல் கவரி வீசும் செழினி திருக்குடல் அதிர்ஷ்டம் பண்ண நெல் ஏன் அதிர்ஷ்டம் பண்ண அந்த நெல்லை குத்தி ஆறாவது ஆழ்வானுக்கு சக்கர அந்த நெல்லை குத்தி முனியாண்டி விலாஸ் பிரியாணிக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால அதிர்ஷ்டமா சென்னெல் செண்டல் ஒழனி திகழ்வனம் உடுத்த அற்புதமா சாதிக்கிறார் அப்பேற்பட்ட நெல்லு நோங்க வயல்கள் சோலைகளை உடுத்தின் இருக்கும் திகழ்வனத்தை உடுத்தின் இருக்கு நீராரும் கடலுடத்த படுறாள் அரசியல் விழா அரசு விழா நீரா நிலவந்த பூமிக்கு சமுத்திரம் வேஷ்டிங்கிற புடவைங்கிறார் மேல சுத்தின் அந்த மாதிரி கும்பகோணம் அந்த வயலையெல்லாம் கும்பகோணம் கும்பகோணத்துக்கு டிரெஸ் என்ன வயல் உடுத்த கற்போர் புரிசை கும்பகோணத்துல இருக்கிறவாள் இன்டெலிஜென்ட் அவங்க கற்போர் புரிசை படிக்கணும்னு வந்து அந்த படிக்கிற வாழ்க்கைய கோட்டை திருக்குடம் கற்போர் புரிசை கனக மாளிகை எல்லாம் தங்கத்தாளான பங்களா போய் சொரண்டி எடுத்துக்காதங்களோ எல்லாம் சுண்ணாம்புதான் வச்சிருக்கு ஆழ்வாருக்கு கனகமா தெரியும் ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு மதில் கட்டினோம் மதில் கட்டின பாடுபட்டு கட்டிருப்பார் கூலி கொடுக்க முடியாம அந்த சிற்பிகள் எல்லாம் உங்க எல்லாம் வைகுண்ட அனுப்புறேன்னு சொல்லி கொலை பண்றாரு கேஸ் வந்து எல்லா கட்டவும் பட்டு கட்டிவிட்டார் ஆனா பெருமாளே உனக்கு ஏத்தபடி தங்கமா மதில் கட்டிருக்கணும் என்னால முடியல கல்லால எல்லாம் கட்டிங்க அதுக்கே என்ன பாடுபட்டேன் எனக்குற்போர் கொடி வச்சிருக்கான் நிமிர் கொடி வீசு எல்லா வீட்லயும் கொடி கருட துவஜம் கட்டிருப்பா போன்ற பெருமாள் கொடி அவ கட்டிருக்கிற கொடி என்ன பண்ணுனா துணி ஓட்டுற கொடி இல்ல பிளாக் அவ கட்சி கொடி வச்சுக்கோங்க அது ஆனத்தை போய் தொடுமா ஏன்னா ஒரு ஒரு பங்களாவும் அந்த கட்டிக்கிற கொடி வானத்துல போய் ஸ்கிரேப் பண்றது அதெல்லாம் சந்திரன் இருக்க சந்திரன் புல் சந்திரன் வந்தா கூட பாதி தான் தெரியுமா ஆக ஏன்னா கொடி விசுங்கி இளம்பி ரைத்துவக்கும் பௌர்ணமேனி கூட பாதி சந்திரன் பாதி இந்த கொடி மறைச்சுடுமா அதுவே இளம்பி ரைத்து சந்திரன்லாம் வேகமா போட பிரேக் போட்டு ஸ்பீட் பிரேக்கர்ல மாட்டே டிராபிக் ஜாமில் மாட்டினா இந்த கொடியில மாட்டின்னு சந்திரன் தவிக்கிறாமா இளம் பிறகு துவக்கும் அப்பேற்பட்ட ஸ்கைஸ்கிராப்பர் பில்டிங் இருக்கக்கூடிய கும்பகோணம்னா செல்வம் மல்கு லட்சுமி கடாட்சம் மிகுந்த தென் திருக்குடந்தை திருக்குடந்தை தென் திருக்குடந்தை தட்சிணா கும்பகோணம் தான் அனங்கராச்சார சுவாமி கூட மொழி எடுத்திருக்காரு நாம அதிக பிரசங்கி விடுவோமா அனங்கராச்சார சுவாமி கூட சுந்தர கும்பகோணம் பண்ணியிருக்கணும் அபிப்பிராயிருக்கு தட்சிணே கும்பகோணம் தென்னை தெற்கு அப்படியே டிரான்சில் பண்ணிட்டார் தெற்கு குடந்தா நார்த்து குடந்தை இருக்காங்க நாட்டு குடமே தெற்கு குழந்தை அழகான கும்பகோணம் கொடுத்துருப்பாரு வெட்டிகார பையன் சுந்தரே கும்பகோணேன்னு பாடம் பண்ணிடுவான்னு அக்கை அச்சிது புஷ்பாஞ்சிதா ராமகே சம்யவல்லி ஜலபிராந்த சமாயாத பாதஸ்கேமா சுன சாலி சம்பூர்ண கேதாரகே நித்தவன்யாவிரே நித்திய வித்வத் புரேஸ்வர் பாலேந்து சம்மர்தி தத்வேகாயுதே சம்பதா பூரிதே தஷிணே கும்பகோணே தென் அப்படிங்கறத தெற்கு ஆச்சார் சமி திருவிழம்பத்தி சாசிட்ட அதுக்கும் அழகுனு அர்த்தம் சொல்லிடறான் ஏன் சிரம பண்ணு சுந்தரே கும்பகோணேனு வாசிக்கலாம் சமாஜ் அங்கு இருக்கிறவாள் என்ன பண்றா வேதவித்துக்கள் குரூப் குரூப் வந்து பாராயணம் பண்றான் சமந்திரோக்தி மந்திரத்தோட அந்த திருக்குடந்தையில எனக்கு அடியருக்கு என்ன ஸ்பெஷல் அடியர் ஊர் என்னவோ மதுரை ஜில்லால இருக்கு பிராசீன காலம் நடாது எங்களுக்கு ஒண்ணு காஞ்சிபுரம் பெருமாள் அம்மாவுக்கு பட்டம் கொடுத்த பெருமாள் குளம் முன்னூருக்கு தெற்கு நாங்க இப்ப செட்டில் ஆயிடுச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் நாசியா இருக்கு கை கரியம் அமுதன் என்ன ஈடுபாடுன்னு கேட்டா அமுதன் சமாச்சாரம் அந்த ஊருக்கு இப்ப போனா கூட அந்த ஊர் பட்டாச்சார்கள் உபன்யாசம் பண்ண போயிருந்தேன் அவர் சுவாமி பையன் வந்திருக்காங்க தங்கி எடுத்து வந்தார் இது கொஞ்சம் அர்த்தம் சொல்லுவத கேட்டார் அந்த பதம் நீங்க சரியாத்தான் சரியாடு நாளைக்கு வர தினம் வந்து யாரும் நினைச்சா அப்ப ராமன் சேவிக்கு வரையா உற்சவம் நடந்திருக்கு ராமனு சொல்றேன்னு கேட்டார் அப்ப வச்சு வேடிக்கா சொன்ன நம்மளெல்லாம் வெய்யராசாமி காஞ்சி மண்டலத்துக்காரா பின்சேவையே இல்லாம மொத்தையா போடுறேன் தேப்பரமாலுக்கு பின்சேவி இருக்கு ராமனுக்கு பின்னாடி மாலை போடாம மொத்தையா போட்டு வர நான் பண்றேன் சேவ வா மறுநாள் எனக்காக ராமன சீத்தையும் உக்காச்சிச்சு பின்சேவையோட யான வாரத்துல சேவை தாயார பெருமானம் இப்ப எப்படி இருக்குன்னா நாங்க ஏன் பண்றது இல்ல புஷ்பம் நிறைய வருது அதனால பண்றது இல்லை வேற ஒன்னும் இல்லைன்னுட்டார் அப்படியெல்லாம் இருந்தவர் யாரும் கூட தெரிஞ்சுக்கல அப்புறம் ஒருத்தர் சொன்னாச்சாரி பிரயோகம் மங்களா சாஸ்திரம் வணங்க பாஞ்சராத்திர விற்பன்னர்களான பிராமண உத்தவர்கள் மந்திர மொழியுடன் வணங்க மந்திரத்தை சொல்லி வணங்குவார் சில பேர் என்ன பண்ணுவா அமந்தரை புரோகிதர் தெரியும் உங்களுக்கு பெருமாள் ஆழ்வார் கேட்டார் மோட்சம் கொடுத்தார் பெருமாள் கொடுத்தாச்சு வாரும்னார் இன்னைக்கு குடுத்தி அன்னைக்கையும் கொடுக்கல நான் முதல்ல கேட்டேன் சொல்லி என்னியுமாய் உயிரிழப்பா இனிமதவா இன்னின்ற நீர்மை இனியாமுறாமைன்னு கேட்டேன் இன்னை கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்டேன் முதல் பாட்டு உற்றேன் உகந்து பணி செய்து இத்த நாளாகி திருப்பேரம்பிரமான பாடிக்கப்புறம் மோட்சத்துக்கு வந்து கூப்பிடுறேன் இத்தனால என்ன பண்ணிட்டீன்னு கேட்டார் பெருமாள் பெருமாள் பயில் ஒண்ணு இல்ல அவர்கிட்ட எனக்கு ஆயிரம் பாட்டு வேணும் அந்த ஆசை நாள பண்ணேன்னு சொல்லணும் அத்த பப்ளிக்கா சொல்ல முடியாம பெருமாள் வாயத்திற்கு இல்லையா பண்ண ஆழ்வார் சொன்னார் கேட்டகலிக்கு பயில் இல்லையான்னா யாரங்க மூலம் தட்டு சூரிய தூரியம் முழக்கினாரை கொண்ட மாற மூலம் தட்டி அச்சிருந்தார் கேட்டகல் பதில்னாதான் சாமி வாத்தியாருக்கு மந்திரம் தெரியல கொட்டி மேல நெட்டி மேல நடிச்சாச்சு கட்டுனா தீர்த்து அந்த மாதிரி அமந்திரஜ்ய புரோஹிதர் மாதிரி பெரும்பாலும் பண்ணிவிட்டாங்கிறார் அதே மாதிரி இல்லை இவல்லாம் மந்திரஜர்கள் ஆகினாலும் சொல்றார் அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க அவந்திரம் சொல்ல சொல்ல வியாக்கரண விற்பனா ஆதிசேஷம் சந்தோஷப்படுற ஆடு அரபு அமளியில் அதி துயில் அமர்ந்த பரமா லோக ரக்ஷன யோக நிதியில இருக்கக்கூடிய பரமனே பரமன் அமுதன் பரமன் எல்லாம் ரொம்ப விஜய தேசங்கள்லாம் நமக்கு எடுத்துட்டோம் நமக்கு தெரியலாம் விஜயதசி உற்சவம் நடக்கும் நானே சின்ன வயசுல சேவிச்சிருக்கேன் விஜயதாசி அம்பு போடத்துக்கு போனோம் அமுதன் போனோம் சக்கரபாணி போனோம் அந்த ஊர்ல திரை பெருமாள் ராஜகோபால் எல்லாம் குதிரையில போனோம் அதே மாதிரி பானபுதீஸ்வர் கும்பேஸ்வர் நாகேஸ்வர் அவ்வாறும் போனோம் எல்லாரும் ஒரே திருதான் ரொம்ப கஞ்சஸ்ட் சிட்டி அது ஐயாயிரம் ஏர் ஓல்டு சிட்டி அது முப்பது வரைக்கும் வந்துருவ ஆனா பானம் போடக்கூடாது அமுதன் வர வரைக்கும் அப்படி இருந்த திருக்குடந்த இப்ப அதெல்லாம் நடக்க மாட்டேங்குற காரணம் என்ன நம்மளுடைய அஜாக்ரம் அந்த காலத்திலேயே செய்வர்கள்லாம் சேர்ந்து பெரிய ஆட்சேபம் பண்ணா கும்பேஸ்வர போனா முதல போடக்கூடாதான் ஏன் அம்புதன் வரையும் காத்துக்கூடா அப்போ ஸ்மார்டாலெல்லாம் கூட உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடா அக்னி ரவமோ தேவதா விஷ்ணு பரமஹா அக்னி மட்டும் தேவதியர் மோஸ்ட் பரமன் நாராயணன் தான் விஷ்ணு அப்படியே ஆழ்வார் பரமஹா அப்பேற்பட்ட பரதேவதே நீ அடியின பணிவன் திருவிட ரெண்டுத்தையும் வணங்கினேன் வறுமிட ரகல மாற்றோ இனையே என் பாபந்த பாபம் புண்ணிய ரெண்டுத்தையும் போக்கடிச்சு உன் மோக் இடராக தடங்களாக இருக்க போக்கடிச்சு நீ திருவடியை எனக்கு தர வேண்டும் என்று ஆறாவது ஆழ்வான் பக்கலிலே திருமங்கி ஆழ்வார் விண்ணப்பித்த திருவள்ளி பூத்திரிக்கையை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன் ஆழ்வாரே மகுடம் வச்சு பாடல அது ஒரு குறைவ கம்மநாட்டு ஆழ்வார் பாடினாரு சொல்றாது அத்தியாபகம் உண்டாது இடம் உண்டும் எல்லா ஸ்ரீரங்கத்திலும் உண்டும் அதனால கம்மநாட்டு ஆழ்வார் பாசனத்தையும் ஒன்னு ஆட் பண்ணிட்டு போனா திருமங்க ஆழ்வார் இந்த பாசல்கு பேருக்கு பாடு கட்டளை பாடலை ஆழ்வார் பாடல சம்பந்தரும் பாடல ஆழ்வார் பாடல்கிறது கம்மநாட்டு ஆழ்வார் ஒரு பாடினால் அத்த அத்தியாபகம் நாகமுனிகள் நியமிச்சா அத்தியாபகம் ஒரு தடவை சொல்றாங்க அந்த பாட்டை பட்டு நாலாயிரம் பிரபந்தத்தில் நான் ஆழ்வார்கள் பாட்டு கம்மநாட்டு ஆழ்வார் பாட்டு ஒன்னு திருவள்ளி கூட்டத்தில் ஒட்டிட்டு வருது அவரு அதையும் அதையும் சொல்றேன் மூணு பாட்டு மூணு ஜோடும் அதனால அந்த பாட்டு கம்பர் தான் வாசமான திருமணுக்கும் சொல்றோம் அந்த மாதிரி கம்பருக்கு ஒரு பெரிய யாரோ கேட்டாங்க டிசோன் பண்ணிட்டு யார் யாரு பண்ணா நாங்க சந்தியில சொல்லிடுறோம் ஒவ்வொரு ஊர்லையும் திருத்திரு சொல்லிட்டு இருக்கோம் எதுவும் தெரியாமத்தியான்னு சொன்ன நாங்க டிசோன் பண்ணல அதனால கமநாட்டு ஆழ்வாருக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுந்தரநாயக்கரை ஆச்சரியப்பட்டூர் அப்படியா அதுனால தெரியாது எனக்கு அப்படின்னு ஒவ்வொரு தடவை அந்த பாசனம் சொல்றோம் எனக்கு நாயியா அடித்து திருவள்ளுக்கு தூரம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த யானையே அப்படி வர்ணிக்கணும் தொங்கரவாயி ரெண்டு காது மும்மதம் அப்படின்னு ஏன் யானையை வர்ணிக்கிறார் கேட்டாங்க எதுக்கு வர்ணிக்கிறாரா இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாள் வரணும் அதுக்காக சொல்றேன் இல்ல இல்ல அப்படி சொல்றது நம்ம கவிதை ஆழ்வார் அப்படி இல்ல நாளுக்கு பெருமாள் என்ன சாதிக்கிறார்னா குழந்தை களத்துல உருந்துடுத்து எடுத்தார் அப்பா எடுத்த உடனே அந்த கண்ண அப்படியே இருக்காங்க அடிபட்டு இருக்கா அந்த காது இருக்கு அந்த காது காதில போட்ட கடுக்க இருக்குறது போல யானைய சரியா காப்பாத்தின சுத்திவரும் வந்து தடவி தடவி பாத்தாராம் அதுக்காகத்தான் ஆழ்வா நால்வாய் தூய்க்கை அடிபடலையா மரம் பெருகிறதா காதல் அடிபடலையா அப்படியே நால்வாய் மும்மத தீசதி ஒரு சரி வேடம் அப்படின்னு வர்ணிக்கிறார் அதுதான் பராசரப்பட்டார் பரியவஸ்திதான் விஷு சாஸ்திரத்துல வர திருநாம்பத்துல இருந்த ஆழ்வார் பாசுரம் வச்சுதான் அர்த்தம் சாதிக்கிறார் அந்த யானையை சுத்தி சுத்தி வந்தாராம் பெருமாள் எங்க யானை அடிக்கடி பட்டிருக்கா இப்ப ஸ்கேன் பண்ண வேண்டி வருவோம் முற்றி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தார் அப்படின்னு பரியவஸ்திதான்னு சாதிக்கிறார் அதுக்கு காரணம் இந்த பாசுரம் இந்த நால்வாய் மதத்து ஒரு வேளத்தரந்தை அப்படிங்கிற கட்டம் அப்படி அழகான இலக்கிய சுவையோட சித்திர பந்தத்தில் இலக்கிய சுவையர்களுடன் நிர்பந்தம் கிடையாது தான் முக்கியம் ஆனா எங்க திருமங்கி ஆழ்வார் அப்படி இருந்த எங்க போனாலும் அவருக்கு ஆழ்வார் வந்து இந்த பெண்களே கூடாது அப்படின்னு சொல்றாரு வானிலா முருகல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுல பயனையே போயினேன் இந்த பொன்னாட்டிகளை நம்பி ஏமாந்து போனேன்னு பாடுறார் அந்த பொம்மநாட்டிகளை பிசாசுன்னா சொல்லணும் அப்ப என்ன அழகான மூஞ்சி என்ன அழகான தலை அப்படிங்கிற மாறல போல இருக்கா சொல்லிதான் வழக்கம் உதார வாக்குறார் திருமங்கி ஆழ்வார் குப்பைய கொட்டினா கூட அழகா அக்கி வச்சு கூட்டுவா சில பொம்மை நாட்டி இந்த குப்பை நல்ல துணியை குப்பை மாதிரி வச்சிருப்பா சில லேடி குப்பைய கூட நல்லா அழகா அடுக்கி வைப்பா அப்படிப்பட்டவர் திருமங்கி ஆழ்வார் ஆக ஏனால அவளை அற்புதமா என்று இது நிறைய இருக்கு